ஓம் ஸ்ரீலலிதாமாத்ரிபுரசுந்தரியை நமஸ் ஸ்ரீலலிதாசகசிரநாமம் ஸ்ரீ மாதா சர்வோதிருஷ்டமான தாயாராக இருப்பவள் ஒன்று லோகத்தில் துக்கத செயல் தாயாரை ஸ்மரிப்பது பிரசித்தமான விஷயம் ஆயினும் நாம் எடுத்திருக்கும் அநேக ஜென்மங்களில் அநேகம் தாயார்கள் இருந்த போதிலும் அவர்கள் நம்முடைய தாப்பத்திரையாத்மகமாய துக்கங்களை போக்கடிக்க முடியாதவர்கள் ஆகையால் அந்த சாமர்த்தியமுள்ள சர்வோத்தமமான ஜெகன் மாதாவைத்தான் மாதா என்று சொல்ல முடியும் எல்லாவிதமான தாயார்களையும் விட உத்கிருஷ்டமானவளாகையால் ஸ்ரீமாதா सहस्र जनका कियंत इतिमे चाक्रे யர் நாசஸிரஜா ஜனன்யி பிரன்கிந்தே சேத்ஸ் கதி எம் கணைநாஸ்தி மகத்தம்சாரோர்விதே வீத்தம்மா அனன்யம் ரூவிமஸ் 2. ரெண்டு ஸ்ரீக்ஷ்மியினுடைய அல்லது சரஸ்வதினுடைய மாதா தாயார் ஸ்ரீ என்கிற பதத்திற்கு லக்ஷ்மி சரஸ்வதி முதலான அர்த்தங்கள் உண்டு ஆனால் இந்த இடத்தில் அம்பாள் அவர்களுக்கு சமானமான ருத்ராணி அல்ல அவர்களை எல்லாம் உண்டாக்கினவளாயும் பரமசிவ மகிஷியாயும் பராபட்டாரிகையாகவும் இருக்கிற ரூபத்தை சொல்லப்பட்டிருக்கிறது மூணு மா என்பதற்கு அழக்கிறது என்று அர்த்தம் லக்ஷ்மியை அழக்கும்படியான வஸ்து என்று பொருள் அழக்கப்படுவதை விட அழக்கிற வஸ்து சிரேஷ்டமாகையால் அம்பாள் அனவதிக்க ஸ்ரீரூபமான மோட்ச என்று அர்த்தம் நாலு சாகி ஸ்ரீரம்ரதா சதாம் என்ற ஸ்ருதியின் சொன்ன பிரகாரம் ஸ்ரீ என்ற அர்த்தமான வேதங்களை பிரம்மாவுக்குச் சொல்லியதால் ஸ்ரீமாதா என்றும் பெயர் யோ பிராணாம் விததாதிபூர்வம் யோவை வேதாம்ஷப் பிரகினோதி தஸ்மை அஞ்சு வேதத்தை முதன்முதலாக வெளிப்படுத்தியவள் அதாவது வியாசரூபா என்று அர்த்தம் ஆறு ஸ்ரீவிஷத்தை மாதா கண்டத்தில் தரித்து ஸ்ரீகண்டன் என்று பரபசிவனுக்கு பெயர் அவரோடு அபிண்ணமாக இருப்பதால் அம்பாளுக்கும் அதே பெயர் ஏழு மகத்தானவர்களையோ மகத்தான வஸ்துக்களையோ சொல்லும் அந்த பெயருக்கு முன் ஸ்ரீ என்ற பதம் சேர்க்கப்படுவது வழக்கம் ஸ்ரீசக்ரம் ஸ்ரீசைலம் ஸ்ரீவித்யா முதலியவைகளில் காணலாம் அதே மாதிரி இன்னொருவருடைய தாயார் என்று இல்லாமல் எல்லாவற்றிற்கும் அம்பாள் தாயாராக ஜனியாக இருப்பதால் அவளை ஸ்ரீ மாதா என்று சொல்லப்பட்டது யாதோபா இமானி பூதானி ஜாயந்தே ஸ்ருதி ஈசான ஈஸ்வர என்ற பதங்கள் பரமசிவனை தவிர வேறு ஒருவரையும் குறிப்பிடாதது போல் மாதா என்ற பெயர் சாக்ஷாத் திரிபுர என்ற அர்த்தமே தவிர வேறல்ல ஒம்போது லகுஸ்துதியிலிருக்கும் மாயா குண்டலினி கிரியா மதுமதி என்ற மந்த்ரோத்தார ஸ்லோகத்தை அனுசரித்து மாதா என்பது ஒரு மந்திரமாகையால் அந்த மந்திரஸ்வரூபமாக இருப்பவள் ரெண்டு ஸ்ரீ மகாராக்னி சர்வோத்கிருஷ்டமான ராணியாக இருப்பவள் அதாவது சகல்ல பிரபஞ்சத்தையும் பரிபாலனம் செய்பவள் ஒன்று ஸ்ருதியிலுள்ளி என்று இந்த அர்த்தத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது இதில் அடங்கியிருக்கும் விசேஷங்கள் குருமுகமாக தெரிந்து கொள்ள வேண்டியது மூணு ஸ்ரீமத் சிம்ஹாசனேஸ்வரி சர்வோத்கிருஷ்டமான சிம்ஹாசனத்தில் வீற்றிருப்பவள் ஒன்னு மிருகங்களுக்குள் சிங்கம் பிரதானமாகையால் அரசர்கள் உட்காரும் ஆசனமானது சிங்கம் போன்ற உருவங்களில் மேல் வைக்கப்பட்டிருக்கும் அதனால் சிம்ஹாசனம் என்று பெயர் அம்பாள் பிரபஞ்ச சாம்ராஜலக்ஷ்மியோடு கூடிய சிம்ஹாசனத்திற்கு ஈஸ்வரி சிம்ஹாசனத்தில் இருப்பவள் ரெண்டு சிம்ஹத்தையே ஆசனமாக உடையவள் சிம்ஹவாகினி என்று அறுத்தம் சிம்ஹம் ஆருக்யாத்வேஷோ மஹிஷக்னி ததோ தேவி ததா சிம்ஹாசனேஸ்வரி தேவி புராணம் ரெண்டு பஷன் என்ற பதம் கஷ்டபன் என்றும் வச் என்பதிலிருந்து சிவ என்றும் மாற்றக்கூடியது போல் சிம்ஹ என்ற பதத்தை ஹிம்ச என்றும் மாற்றலாம் அந்த விதத்தில் ஹிம்சாசனேஸ்வரி ஜகத்தையெல்லாம் சம்ஹாரம் பண்ணும்படியான சக்தியுள்ளவள் என்று அர்த்தம் யந்தி அபிஷம்பிஷந்தி ஸ்ருதி நாலு சைத்தன்ய பைரவி முதல் சம்பத் பிரதா பைரவி முடிய எட்டு மந்திரங்கள் உண்டு அவைகள் அஞ்சு சிம்ஹாசனங்களாக நாலு திக்குகளிலும் நாளும் நடுவில் ஒன்றுமாகவும் இருப்பதாக ஞானார்ணவ தந்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அந்த சிம்ஹாசனங்களுக்கெல்லாம் ஈஸ்வரி என்று மந்திரபரமாக அர்த்தம் உண்டு அஞ்சு அம்பாள் மகாராக் என்று சொல்லப்பட்டாலும் ராஜாவுக்கு லட்சணம் சிம்ஹாசனம் ஆனபடியாலும் அடுத்தாற்போல் சிம்ஹாசனேஸ்வரி என்ற நாமம் சொல்லப்பட்டது முதல் மூன்று நாமங்களில் ஸ்ரீமாதா ஸ்ரீ ஸ்ரீமத் சிம்ஹாசனேஸ்வரி இவைகளில் முறையே அம்பாள் ஆகிற பிரம்மத்தினுடைய திருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் இம்மூன்று கர்த்துவமும் சொல்லப்பட்டிருக்கிறது பஞ்சகிருத்திய பராயணா இன்று பின்னால் சொல்லப்பட்டபடி பாக்கி இரண்டாகிய திரோதானம் அனுகிரகம் இவைகளை சிவசக்தியைக்கூபிணி என்ற முடிய இனிவரும் நாமங்களால் வர்ணிக்கப்படுகிறது புராணங்களில் இருக்கும் அம்பாள் உடைய அவதார வர்ணனையை பெரும்பாலும் அனுசரித்து திரோதான அனுகிரகமாகிய பந்த மோட்சங்களுக்கு பிரம்மஸ்வரூபியாகிய அம்பாள் தான் கர்த்தா என்பதை சொல்லப்பட்டிருக்கிறது சிதக்னி குண்டசம்பூத சிதக்னி குண்டத்தில் ஆவிர் பவித்தவள் ஒன்று சித் கேவலமான பிரம்மம் அதாகிர அக்னிகுண்டம் அவித்யாகிற இருட்டு விரோதியானதால் அதில் சம்பூதா ஆவிர் பவித்தவள்வள் இவை இரண்டும் அபேதமாக இருப்பது போல்மஸ்வரூபமாயிருப்பவள் அந்தநிரந்தர நிரிந்தனம் ஏதோமானே மோகாரிபந்திதாக்சக்தி பரமேஸ்வரஸ்ய விமலா வாஷ்யதே சித் ரெண்டு என்பதே அக்னிக்கு சமமானதென்று பிரசித்தம் அந்த குண்டத்திலிருந்து உதித்தவள் சர்வ பகவத் தேர்ஜுன்கீதை மூணு பிரம்மாண்ட புராணத்தில் சொல்லப்பட்டபடி பண்டாசுரனால் பீடிக்கப்பட்ட தேவர்களால் மூடப்பட்ட அக்னிகுண்டத்திற்கு சிதக்னி குண்டம் என்று பெயர் அதில் ஆவிர் பவித்தவள் குண்டம் யோஜன விஸ்தாரம் சம்யக் கிருத்வா அதிசோபனம் அஞ்சு தேவ காரிய தேவர்களுடைய காரியத்தை செய்வதில் முயற்சியுடையவள் ஒன்று நித்தியான அம்பாள் எதற்காக அவதாரம் எடுக்க வேண்டுமென்பதற்கு காரணம் சொல்லப்படுகிறது தேவர்களுடைய காரியம் பண்டாசுரன் மகிஷாசுரன் முதலிய அசுரர்களை சம்ஹாரம் செய்வது அதற்காக ஆவிர் பவித்தவள் தேவான சித்தியர்த்தம் ஆவிர் சப்தசதி இரண்டு நாமங்களால் அம்பாளுடைய சித்தஸ்வரூபத்தை சொல்லிவிட்டு விமர்சரூபத்தை வர்ணிக்க ஆரம்பிக்கப்படுகிறது சஹசிரம் என்ற பதத்திற்கு கணக்கில் அடங்காதது என்று அர்த்தம் உண்டு ஒன்று பானு சஹசிர கணக்கில்லாத கிரணங்களை பானு கிரணம் சூரியன் உதிக்கும் இருக்கும் ஆபா சிகப்பு கூடியவள் ரெண்டு பானு சூரியன் என்கிற அர்த்தத்தில் கணக்கில்லாத சூரியன்கள் ஏக உதித்தால் என்ன காந்தி இருக்குமோ அந்த மாதிரி காந்தியுடையவள் இந்த இரண்டு விதத்திலும் அம்பாளுடைய காந்தியையும் சிகப்பு சொல்லப்பட்டிருக்கிறது ஸ்வாத்மை புரோக்தா லலிதா விஸ்விக்ரோஹித் கூடி அம்பாளுக்கு, சாமாளுக்கு சூக்மம் பரம் என்ற மூன்று வித ரூபங்கள் உண்டு கர சரணாதி அவயங்களோடு கூடியது ஸ்தூல ரூபம் மந்திரமயமாக இருப்பது சூக்மம் வாசனாமயமாக இருப்பது பரம் சூக் ரூபம் திரும்பவும் மூன்று விதம் இவையில் ஸ்தூல ரூபத்தை இனி சொல்ல படுகிறது ஏழு சதுர்பாகு நான்கு கைகளுடன் கூடியவள் ஒன்று தியானத்தில் சொல்லப்படும் அவயவ மந்திரங்களுக்கும் உபலக்ஷணமாகச் சொல்லலாம் அதாவது அஸ்வாரூடா சம்பத்கரி மந்திரினி வாராகி இந்த நால்வரையும் அம்பாளுடைய நாலு கைகளாகவும் சொல்லலாம் கைகளை பற்றி சொன்னதால் அவைகளில் இருக்கும் ஆயுதங்களை பற்றி அடுத்தார்போல் சொல்லப்படுகிறது ராகஸ்வரூப பாஷ் இச்சாரூபமான கூடியவள் எட்டு ஒன்று பாசம் என்பது ஒரு வஸ்துவை பிடித்து இழுப்பதற்காக போடும் கயிறு இதை கையில் வைத்து கொண்டிருப்பது ஸ்தூல ரூபம் இது இடது கைகளில் கீழ்கையில் இருப்பதாக சொல்லப்படும் இதற்கு அதிர்ஷ்டான தேவதை அஸ்வாரூடா ரெண்டு ராக அனுராக என்கிற சித்தவருத்தி விசேஷம் இச்சை ஆசை என்று அர்த்தம் அதையே வாசனாமய ரூபத்தில் பாசமாக அம்பாள் கை கொண்டு விளங்குகிறாள் ஒம்பது குரோதாங்காரா குஜோஜ்வலாம் குரோதம் துவேஷம் என்ற சித்தவருத்தி அந்த ரூபமான அங்குசத்தோடு ஜுவலிக்கின்ற கையை உடையவள் ஒன்று ஆகாரம் என்றால் சவிஷயகமான ஞானம் ஆகவே குரோதம் ஞானம் இவைகளான அங்குசத்தோடு கூடியவள் 2. ஸ்தூல ரூபத்தில் அங்குஷத்தை கண்டர கோடாலியை அம்பாள் தன் வலது கைகளில் கீழ்கையில் வைத்து கொண்டிருக்கிறாள் இதற்கு அதிர்ஷ்டான தேவதை சம்பத்கரி பத்து மனோ கோதண்டா மனஸ் சங்கல்பம் விகல்பம் இந்த கிரியைகளை உடையது அதாகிற இஷு கோதண்டா கரும்பு வில்லையுடையவள் ஸ்தூல ரூபத்தில் புன்றேஷு செங்கரும்பு வில்லை இடது கைகளிரண்டில் மேல்கையில் அம்பாள் வைத்து கொண்டிருக்கிறாள் அதற்கு அதிர்ஷ்டான தேவதை மந்திரினி பதினொன்னு பஞ்ச தன்மாத்திரசாயகா ஐந்து தன்மாத்திரைகளை சப்த ஸ்பர்ஷ ரூப ரச கந்தம் பானங்களாக உடையவள் ஸ்தூல ரூபத்தில் ஐந்து விதமான புஷ்பங்களாகிய பாணங்களை அம்பாள் தன் வலது மேல் கையில் வைத்துக் கொண்டிருக்கிறாள் இதற்கு அதிர்ஷ்டான தேவதை தண்டநாதா என்கிற வாராகி இந்த புஷ்பங்கள் கமலம் கைரவம் சிவந்த கல்காரம் சிவந்த இந்தீவரம் சககாரம் இவைகளின் குணம் ஹர்ஷணம் ரோச்சனம் மோகனம் சோட்சணம் மாரணம் இச்சாசக்தி மய்பாஷம் அங்குஷம் ஞானரூபிணம் கிரியாசக்தி மகே பான தனுஷி ததது உஜ்ஜலம் என்றபடி பாசம் என்பது இச்சாசக்தி அங்குஷம் என்பது ஞானசக்தி பாணம் தனுஷ் இவை இரண்டும் கிரியாசக்தி இந்த நாலு ஆயுத நாமங்களிலும் அந்தந்த ஆயுதத்தின் மந்திரமானது இரகசிய ரூபமாக சொல்லப்பட்டிருப்பதை குருவினிடம் தெரிந்து கொள்ள வேண்டியது அம்பாளுக்கு மன்மதனைப் போல கரும்பு வில்லும் புஷ்பபானங்களும் சொல்லப்பட்டிருப்பது கவனிக்கத்தக்கது ஷிங்கார ரச பிரதானையாகையால் காமேஸ்வரி என்ற அம்பாளுக்கு லலிதா என்ற பெயராதலால் அழகான வஸ்துக்கள் அம்பாளுக்கு ஆயுதமாக இருப்பது பொருத்தமானது லலிதே தீனாம்தம் தவகில திவ்யா நவாவிர தனுர் ஐஷவம் அஸ்திரான்பி பிராகத்தினால் பிரம்மாண்டங்களினுடைய மண்டலங்களை முழுகச் செய்கிறவள் அம்பாள் செம்பஞ்சு குழம்பு நிறமாக தியானிக்கப்படுவது வழக்கம் ரூபம் சகலம் அருணாபம் இனி அம்பாள் சிதக்னி குண்டத்தில் இருந்து ஆவிர் பிரகாரம் முதல் பாதபத்மம் வரையில் அம்பாளுடையப்படுகிறது பஞ்சதீலம் வாக்பவ கூட்டம் முதலில் இருக்கின்ற பிரகாரம் அதன் ஸ்தானமாகிற சிரஸிலிருந்து ஆரம்பிப்பதும் பொருத்தமாக இருக்கிறது பதிமூணு சம்பகாசோக புன்னாக சவுகந்த சம்பகம் அம் புன்னம் சௌகந்திகம் இவைகளின் புஷ்பங்களுடன் சோபிக்கின்ற கூந்தலை உடையவள் அம்பாளுடைய கூந்தலுக்கு இயற்கையாகவே வாசனை இருப்பதால் தரிக்கப்படும் புஷ்பங்கள் அலங்காரமாக இருக்கின்றனவே தவிர அவைகளால் வாசனை உண்டு வேண்டிய அவசியம் இல்லை என்று அர்த்தம் புஷ்பகந்தான் தேவ்யா கேச கலாபே கந்தஸ்கேனிஸ்ரேணி கனத் கோட்டீரமண்டிதா பத்மராகங்களின் கோர்வைகளால் பிரகாசிக்கின்ற கிரீட்டத்தால் அலங்கரிக்கப்பட்டவள் குருவிந்த மணி என்கிற பத்மராகமானது அதில் தியான மாத்திரத்தால் காமம் அனுராகம் மங்களம் விஷ்ணு பக்தி இவைகளை அதிகரிக்கும்படி செய்யும் தன்மை உடையது இங்கே சொல்லப்பட்ட காரணம் அதோடு கூடிய கிரீட்டத்தை உடையவளாக அம்பாளை தியானம் செய்தால் பக்தி அதிகரிக்கும் என்பது சூச்சனை செய்யப்பட்டிருக்கிறது பதினஞ்சு அஷ்டமி சந்திர விப்ராஜ தலிகஸ்தலசோபிதா அஷ்டமி திதியில் இருக்கும் சந்திரனை போல் அர்த்த சந்திரனைப் போல் பிரகாசிக்கின்ற நெற்றியுடன் சோபிக்கிறவள் பதினாறு முகச்சந்திரங்காபிருகநாபிவிசேஷக சந்திரமண்டலத்தில் களங்கம் காணப்படுவதுபோல் தன்முகமாகிற சந்திரமண்டலத்தில் களங்கத்துக்கு சமானமான கஸ்தூரி திலகத்தை உடையவள் பதினேழுமரமாங்கல்யதோரணில்லிகரமாங்கல்ய மன்மதனுடைய மங்களகரமான வீடு அரண்மனைக்கு சமானமான முகத்தில் அந்த அரண்மனையில் கட்டப்பட்டிருக்கும் தேர்ச்சீலை போல் இருக்கும் புருவங்களை உடையவள் பதினெட்டு வத்ரலக்ஷ்மி பரீவாக சலன் மீனாபலோசனாம் தன் முகத்தினுடைய சௌந்தரிய காந்தி பிரவாகத்தில் ஓடும் மீன்கள் போல் இருக்கும் கண்களை உடையவள் மீன் தன் குஞ்சுகளை பால் கொடுத்து வளர்ப்பதில்லை என்றும் அவைகளை தன் கண்களால் பார்ப்பதினாலே வளர்க்கின்றதென்றும் சொல்வதுண்டு அம்மாதிரி அம்பாள் சமஸ்த தன் கண் பார்வையாலேயே ரட்சித்து வருவதால் மீன் போன்ற கண்களை உடையவள் மீனாட்சி என்று சொல்வது போல் மீனாபலோச்சனா மீனலோச்சனி என்று இங்கு சொல்லப்பட்டு இருக்கிறது நவசம்பக புஷ்பாப நாசா தண்டவிராஜிதா புதிதாக அல்லது கொஞ்சம் மலர்ந்திருக்கும் சம்பக புஷ்பத்தை போன்ற மூக்கினால் அதிகமான சோபையுடையவள் தாரா காந்தி திரஸ்காரி நாசாபரணபாசுரா சுக்ரநக்சத்திரத்தின் காந்தியைத் தோற்கடிக்கின்ற காந்தியோடு கூடிய மாணிக்க முக்த கச்சிதமான மூக்குத்தியுடன் விளங்குகிறவள் மனோகரா கதம்பத்தின் துளிர்களை தன் காதுகளில் கர்ண பூ மாதிரி தரித்திருக்கும் மனோகரமான ரூபத்தை உடையவள் இருபத்தி தபுபமண்ட சூரியன் சந்திரன் இவர்களை இரு காதுகளில் தாடகங்களாய் ஓலைகளாய் தரித்து சூரிய சந்திரௌஸ்தனௌ தேவியா தாவேவ நயனே சுமங்கலிகளுக்கு தாடங்கம் விசேஷமான ஆபரணம் அம்பாளுடைய தாடங்கத்தில் மகிமையை பற்றி நமது ஆச்சாரியால் சௌந்தர்ய நகரியில் சொல்லுகையில் அந்த மகிமையால் பரமசிவன் ஹாலஹால விஷத்தை சாப்பிட சாப்பிட்ட உயிருக்கு ஹானி ஒன்றும் ஏற்படவில்லை என்பதாக வர்ணித்திருக்கிறார்கள் சுதாமியாஸ்வாத்ய பிரதிபயரா மிருத்யுகரிணீம் ம காசம் யேம் கபலி தவ காலகலோன்மூலம் தவ ஜனனி தாங்கமூணு பத்மரா நிர்மலமாயும் பிரதிபிம்பத்தை காட்டக்கூடியதாயும் இருப்பதில் பத்மராக ரத்னத்தில் செய்யப்பட்ட கண்ணாடியை அதிசயித்த கன்னங்களை உடையவள் இருபத்தி நாலு நவவித்ருமபிம்பஸ்ரீ ஞாரிரதனா புதியதான பவழம் கோவைப்பழம் இவைகளின் காந்தியை தாழ்த்துகின்ற அவைகளைவிட அழகான உதடுகளை உடையவள் நாமத்தில் இரதனதா என்றும் சொல்வண்டு என்பதற்கு பல் என்றும் பக்ி என்றும் பிராமணன் என்றும் அர்த்தம் ஒரு தடவை உழைத்து விழுந்து பிறகு முளைப்பதினாலும் முட்டையாக பிறந்து திரும்பவும் அந்த முட்டையிலிருந்து வெளிப்படுவதாலும் உபநயனம் இரண்டாவது பிறப்பாக சொல்லப்படுவதாலும் இவை மூன்றும் இம்மாதிரி த்விஜ என்ற பதத்திற்கு அர்த்தமாகிறது ரெண்டு சபாவதி சுத்த வித்யாயா இதம் தாகம் தயோர் அபேதம் என்ற வாக்கியத்திற்கு தத்தாத்ரேய சம்ஹிதை முதலியவைகளில் ஸ்ரீவித்யையே சுத்த வித்யை என்று சொல்லப்படுகிறது அதற்கு சோடசாட்சரி மந்திரம் அங்குரமாக முளையாக இருக்கிறது அவற்றில் முளையொன்றுக்கு இரண்டு தளம் இருப்பதால் முப்பத்தி ரெண்டு தளமாகின்றதென்றும் அவைகளே அம்பாளுடைய பல்வரிசையாக இருக்கின்றனவென்றும் அர்த்தம் மூணு வித்யா ஹைவ பிராமணம் ஆஜகமா என்றபடி வேதம் முதலான வித்யகள் பிராமணனை ஆசிரியித்து இருக்கின்றன அவன் அவைகளை தெரிந்து கொண்டு பிறருக்கு சொல்லி கொடுத்து விஸ்தாரப்படுத்துவதால் அம்மாதிரி சொல்லப்பட்டிருக்கிறது அதனால் பிராமணர்கள் வித்யாங்குராள் அதே மாதிரி சுத்த நிர்மலமாயும் வித்யகளுக்கு அங்குரமாயும் உள்ள பிராமணர்களுடைய பங்கித்வயத்தினால் சோதிக்கிறவள் என்று அர்த்தம் சொல்லலாம் பிராமணோஸ்ய முகமாஷீத் என்றபடி பிராமணர்கள் அம்பாளுடைய முகத்திலிருந்து உதித்தவர்களாகியால் தந்தங்களே மூர்த்தீகரித்து வந்ததாகவும் சொல்லலாம் நாலு சுத்த வித்யை முதல் அனுத்தராபர்யந்தம் முப்பத்திரெண்டு வித தீட்சைகள் தந்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கின்றன தீட்சா ஜென்ம திருதீயம் ஷாத் என்றபடி தீட்சையானது மூன்றாவது பிறப்பு என்று சொல்லப்படுகிறது மாதாவினிடமிருந்து ஜனனம் உபநயனம் பிறகு தீட்சை என்று மூன்று பிறப்பில் தீட்சை மூன்றாவதாக இருந்தாலும் உபநயனத்தில் இருந்து தீட்சை இரண்டாவது பிறப்பாக சொல்லப்படுமாகையால் மேலே சொல்லிய தீட்சைகளையும் துவிஜபங்கி என்றும் சொல்லலாம் முப்பத்ரெண்டாக இருப்பதால் முப்பத்ரெண்டு பற்களுக்கு சமானமாக த்விஜப்தி என்று வரும் அஞ்சு சுத்த வித்யா என்றால் திரேஷரி மந்திரத்திற்கும் அர்த்தம் அது உபதேசம் ஆன பிறகுதான் மேலே சொல்லிய தீட்சைகள் அடைய வேண்டியதாகையால் அவற்றிற்கு முளை போல் இருப்பதால் மேலே சொல்லிய தஜபந்தி துவயத்தினுடைய ஆகாரமானது ரூபமானது சுத்த வித்யாங்குராமாகவும் இருக்கிறது என்று அர்த்தம் சம்பிரதாய கிரமமாக முப்பத்திரெண்டு தீட்சைகளையும் பெற்ற மகான்களுக்குத்தான் அம்பாளுடைய அனுகிரகம் கிடைக்கும் என்று சூசனை செய்யப்பட்டிருக்கிறது இருபத்தாறு கற்பூர வீடிகாமோதமாக தன்னுடைய முகக்கமலத்தில் இருக்கும் கற்பூர வீடிகா என்கிற தாம்பூல விசேஷத்தினுடைய வாசனையால் தன்னிடம் இழுக்கப்பட்ட திக்குகளை உடையவள் பத்து திக்குகளுடைய தேவதைகள் அம்பாள் முகத்தில் இருக்கும் தாம்பூலத்திற்கு ஆசைப்பட்டு அதை கிடைக்காததினால் அதன் வாசனையாவது நமக்கு கிடைக்கட்டும் என்று ஒருவருக்கொருவர் போட்டி போட்டு கொண்டு பிறருக்கு தெரியாமல் அம்பாளையே சூழ்ந்து கொண்டு எப்போதும் இருப்பதாக வர்ணிக்கப்படுகிறது ரெண்டு சமாகர்ஷித் என்பதற்கு வாசனையோடு கூடியதாய் செய்யப்பட்டது என்றும் சொல்லலாம் அம்பாளுடைய கற்பூர வீட்டையினுடைய வாசனையானது பத்து திக்குகளம் பரவி அவைகளை பரிமளிக்கும்படி செய்கிறது என்று தாத்பரியம் மூணு கற்பூர வீட்டி என்பது ஏலா லவங்க கற்பூர கஸ்தூரிகே சராதிபிகே ஜி பல தலை அம்பாளுடைய முகத்தில் இருக்கும் வீட்டிரசத்தின் மகிமையை பற்றி ஆச்சாரியால் சொல்வது கலித்வரி பாட்டிம் அகாதிபசூதாம் கோடி குலாத் அதிதாசவம் ரசேன வீட்டீரசான் காளிதாசனுடைய கவித்வ சக்திக்கு ஆதாரம் என்பது பிரசித்தமான விஷயம் 27 இருபத்தி ஏழு தன்னுடைய பேச்சின் இனிமையினால் கச்சபி என்கிற வீணையை கூட தோற்கடித்தவள் ஒன்னு கச்சபி என்பது சரஸ்வதி தேவியின் வீணைக்குப் பெயர் விஸ்வா வசு என்னும் கந்தர்வனுடையது பிரகதி திம்புரு உடையது கலாவதி மகதி ரெண்டு லோகத்தில் நாதத்தில் எவற்றையும் விட இனிமையானது வீணை என்பது பிரசித்தம் அதிலும் வாக்தேவதையான சரஸ்வதியின் வீணையை பற்றி சொல்ல வேண்டியதே இல்லை அதையும் விட இனிமையாக இருக்கிறது அம்பாளுடைய பேச்சு ஆச்சாரியாலும் இதை பற்றி சொல்லியிருக்கிறார்கள் விபஞ்சாயி விவிதமதனம் பசுபதே தயாரப் சலித்திர சாது வச்சனே தடீயை மாதுரியை அபலபித்த திரீ கலரவா நிஜா வீணா வாணி யரி இருபத்தி எட்டு மந்த பிரபாபுர மஜ்ஜத் காமேஷமான தன்னுடைய மிருதுவான புன்சிரிப்பினுடைய காந்தியின் பிரவாகத்தால் காமேஸ்வரருடைய மனதை முழுகச் செய்கிறவள் உண் என்றாலே புன்சிரிப்பு மந்தஸ்மித என்பது அதிலும் விசேஷமானது ரெண்டு மஜத் என்ற பதம் உபயகிக்கப்பட்டதற்கு காரணம் முழுகிப்போய் விடுவோமே அதை விட்டு வெளியேற வேண்டாமா என்று தோன்றிய அந்த பிரவாகத்திலேயே இருக்க வேண்டும் என்கின்ற ஆசையும் இருப்பதினாலே முழுகினதும் முழுகாததுமாக அப்படியே காமேஸ்வரர் இருந்து கொண்டிருக்கிறாரதாகச் சொல்லப்படுகிறது மூணு அம்பாள் சிதக்னி குண்டத்திலிருந்து லலிதாம்பாளாக ஆவிர் பவித்த பிறகு பரமேஸ்வரன் காமேஸ்வரராக வந்து இருவருக்கும் விவாகம் நடந்தது லலிதோபாஜானத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அம்பாளுக்கும் காமேஸ்வரி என்று பெயர் இருவருடைய சௌந்தர்யம் அன்யாதுருஷம் அம்பாள் காமேஸ்வரருடைய மடியில் உட்கார்ந்திருப்பதாகவும் அந்த ஆனந்தத்தில் ஈடுபட்டு காமேஸ்வரர் எப்போதும் இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது இருவரும் ஒரே சிதப்பு நிறம் சந்திர கலாதரால் பாசாங்குச இசுகோதண்ட புஷ்பபானங்களை உடையவர்கள் ஷிங்கார ரசப்பிரதானமானவர்கள் நாலு காமேஷ என்பதற்கு காமகலா ரூபமாக இருக்கின்றவரும் ராஜராஜேஸ்வரருமான பரமசிவன் என்று அர்த்தம் இருபத்தி ஒன்பதுகள் முதல் யாராலும் ஒப்பிட்டு சொல்ல முடியாத முகவாய்க்கட்டின் அழகோடு பிரகாசிக்கிறவள் கதம் காரம் சௌந்தர்ய லஹரி முப்பது காமேஷபத்தமாங்கல்யூத்ரஷோபிதகந்தரா விவாக காலத்தில் காமேஸ்வரரால் கட்டப்பட்ட சௌபாகியாபரணமான திருமங்கல்யத்தினால் சோபிதமான கழுத்தை உடையவள் முப்பத்தி ஒன்று கனகாங்கதகோர கமனீயுஜான்விதர்ணமயமான தோல்வலைகளால் அலங்கரிக்கப்பட்ட சதுர்புஜங்களை உடையவள் ஒன்று கனகஸ்வர்ணமயமான அங்கத கைவளை கேயூர தோல்வளை என்றும் அர்த்தம் உண்டு கேயூராங்கதாரா கங்கணமுகால முப்பத்ரெண்டு ரத்ன கிரைவேய சிந்தா கலோலமுக்தா பலான்விதான் ரத்ன கச்சிதமான கண்டாபரணத்தினுடைய பதக்கத்தோடும் ஆடிக்கொண்டிருக்கிற முத்துமாலைகளோடும் கூடியவள் கிரீவா என்றால் கழுத்து கிரைவேயம் என்றால் கழுத்தில் போடும் ஆபரணம் ரத்ன கிரைவேய ரத்ன கச்சிதமான கண்டாபரணத்தினுடைய சிந்தாக ஸ்வர்ண பதக்கத்தோடும் லோல ஆடிக்கொண்டிருக்கிற தொங்கிக் கொண்டிருக்கிற முக்தா பலான்விதா முத்துமாலைகளோடும் கூடியவள் கிரைவேய சிந்தாக கழுத்து வரையில்தான் தியானம் பண்ண சக்தியுள்ளவர்கள் அதாவது தஹராகாசத்தில் அம்பாளுடைய ஸ்வரூபத்தை தியானம் பண்ண முடியாதவர்கள் மத்தியமாதிகாரிகள் லோல சஞ்சலமான மனதுடையவர்கள் அதம அதிகாரிகள் உத்தம அதிகாரிகள் இந்த மூன்று விதமான பக்தர்களும் ரத்னபூதான்யா பலானி பிரார்த்திக்கப்பட்ட அல்பலம் அதிக பலம் இவையவற்றையும் அன்பிதா கொடுக்கக்கூடிய சக்தியை உடையவள் முப்பத்தி மூணு காமேஸ்வர பிரேம ரத்னி பிரதிபன காமேஸ்வரருடையாகிறனத்திற்கு பதிலாக கொடுத்த ரத்னங்களாகிற ஸ்தனங்களை உடையவள் அம்பாள் காமேஸ்வரருடைய பிரேம ரத்னத்தை தன் ஸ்தன ரத்னங்களால் வாங்கியிருப்பதாக அர்த்தம் ரெண்டு தான் வாங்கும் பிரேமையாகிற ஒரு ரத்னத்திற்கு தன் ஸ்தனங்களாகிற இரண்டு ரத்னங்களை அம்பாள் கொடுத்ததிலிருந்து பதிலுக்கு பதில் மட்டும் இல்லாமல் இரட்டிப்பாக கொடுத்ததினால் அம்பாளுடைய பிரேமாதிசயமும் பாதிவிரத்யா அதிசயமும் வர்ணிக்கப்பட்டிருக்கிறது முப்பத்தி நாலு தொப்புளாகிற பாத்தியிலிருந்து கிளம்பியிருக்கும் மயிர்வரிசையாகிற கொடிக்கு பழங்களோ என்று தோன்றுகின்ற இரண்டு ஸ்தனங்களை உடையவள் நாபி தொப்புள் ஆகிற ஆலவால பாத்தியிலிருந்து கிளம்பியிருக்கும் ரோமாலீலதா மயிர்வரிசையாகிற கொடிக்கு ஃபல பழங்களோ என்று தோன்றுகிற குஜத்வையி இரண்டு ஸ்தனங்களை உடையவள் ஸ்தனமுகுன ரோமாவளி லதாகலாவாலம் சௌந்தர்யலஹரே லசத்விரத கம்பீர நாபீசரஸ்தீராக ரோமாவலிபூஷணே ஷாம்லாதண்டகம் முப்பத்தஞ்சு லக்ஷரோம லதாதாரதா சமுன்னேய மத்தியமா மேலே சொன்ன ரோம லதையானது தெரிவதனால் மட்டும் ஊகிக்க வேண்டியதாயிருக்கிற இடுப்பை உடையவள் உத்தம ஜாதிக்கு இடுப்பு மிகவும் சிறியதாயிருக்கும் என்பது வர்ணனை கண்ணுக்கு தெரியாதபடி அவ்வளவு சிறியதாக இடுப்பு இருந்தபோதிலும் அது இருப்பதானது ரோமலத்தை இருப்பதினால் ஊகிக்க வேண்டியிருக்கிறது மித்யா திருஷ்டாந்த மத்தியே பாகம் தேம் நவரத்னமாலா முப்பத்தாறு ஸ்தனபாரதன் மத்திய பட்டபந்தவளித்ரயாம் ஸ்தனங்களின் பாரத்தினால் முறிந்து போய்விடுமோ என்று கூடிய மத்திய பிரதேசம் இடுப்புக்கு கட்டப்பட்ட சுவர்ண பட்டங்கள் போல் தோன்றுகின்ற த்ரிவலி மூன்று மடிப்புகளை உடையவள் உத்தமஜாதி ஸ்திரீ புருஷர்களுக்கு நெற்றியிலும் கழுத்திலும் வயிற்றிலும் மும்மூன்று கோடுகள் போன்ற மடிப்புகள் இருக்கும் என்றும் அவை மகத்தான சௌபாகியத்திற்கு அடையாளம் என்றும் சாமுத்ரிகா சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது லலாட்டேச்ச கணேச்சைவ மத்தியே சாபி வழித்ரயம் ஸ்ரீபும் மகாசௌம் முப்பத்தி ஏழு அருணாருண கௌசும்பஸ்ரபாஸ்வத் அருணாருண மிகவும் சிவந்த அல்லது சூரியனுடைய சாரதியான அருணனை போல் சிவந்த கௌசும்ப குசும்ப வஸ்திரத்தோடு பிரகாசிக்கும் இடையை உடையவள் முப்பத்தெட்டு ரத்ன கிங்கிணி காரம் பூஷித ரத்னமயமான கிங்கிணி மணிகளோடு மனோகரமாக இருக்கும் இடுப்பு கொடி மேகலாசூத்ரம் ஒட்யானம் இடுப்பு கொடியால் அலங்கரிக்கப்பட்டவள் சாரு சிஞ்ச கட்டிசூத்ரா ஷாம்லா தண்டகம் முப்பத்தொன்போது காமேஷ் சௌபாகிய காமேஸ்வரரால் மட்டும் தெரிந்து கொள்ளப்பட்ட அதாவது பார்க்கப்பட்ட அழகு மிருதுவம் இவைகளுடைய துடைகளோடு கூடியவள் நாற்பது மாணிக்க ஓரோர் மாணிக்கத்தினால் செய்யப்பட்ட மகுடம் தொப்பி போல் இருக்கும் முழங்கால் சில்லுகளுடன் பிரகாசிக்கிறவள் நாற்பத்தி ஒன்று இந்த மினுமினு பூச்சிகளால் அலங்கரிக்கப்பட்ட கசிதமான மன்மதனுடைய அம்புரா துணிகள் போன்ற முழங்கால்களை உடையவள் அதாவது அவை பரமசிவனை ஜெயிப்பதற்காக மன்மதனால் ஏற்படுத்தப்பட்ட அம்புரா துணிகள் என்று வர்ணிக்கப்பட்டிருக்கிறது பராஜே தும் ருத்ரம் ஜம் நாற்பத்ரண்டுலான பருத்த குகால்களை உடையவள் நாற்பத்தி மூணு கூர்ம பிருஷ்ட ஜயிஷ்ணு பிரபதான்விதா ஆமையனுடைய முதுகு ஓட்டை விட அழகாய் வளைந்திருக்கும் புறங்கால்களோடு கூடியவள் பதம் தே கீர்த்தி கடின கமட்டி கற்பே நாற்பத் நாலு ஜனதமோ குணாம் தன் பாதங்களில் இருக்கும் நகங்களின் காந்தியினால் தன்னை நமஸ்கரிக்கும் பிரம்மாவிஷ்ணு மு முதலியவர்களுடைய தமோகுணம் அஜானமாகிற இருட்டை போக்கடிக்கிறவள் அம்பாளுடைய பாதங்களில் தியானத்தால் அஜான நாசம் ஏற்படுகிறது என்று அர்த்தம் கிரீட்டமணிகாந்திபேர்ச்சிவர்ணைர்ஹாசியா பிரதிபிம்பை பிரவிஷியந்சயிஷியா தமோகுணம் பத்மபுராணம் நாற்பத்தஞ்சு பதத்வயபரபராசரோருகா தன் இருபாதங்களுடைய காந்திசமூகத்தினால் தாமரை புஷ்பத்தை தோற்கடிப்பவள் நாற்பத்தாறு சிஞ்சான மணி மஞ்சீர மண்டித ஸ்ரீபதாம்புஜா சப்திக்கிற மணிகளையுடைய பாதசரங்களால் அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீயுடைய பாதபத்மங்களோடு கூடியவள் நாற்பத்தி ஏழு மராளி மந்தகமனா பெண் ஹம்சம் போல் மெதுவான நடையை உடையவள் அன்னப்பக்ஷி சாதாரணமாகவே மெதுவாக நடக்கும் சுவாவமுடையது அதிலும் பெண் அன்னமானது இன்னும் மெதுவாக நடக்கும் சமானம் என்று சொல்லப்பட்டது அம்பாளுடைய கிரகத்தில் இருக்கும் அன்னப்பக்ஷிகள் அம்பாளுடைய நடையின் அழகை பார்த்து அம்மாதிரி நடக்க ஆசைப்பட்டு கூடவே வருவதாகவும் அதை அவைகளுக்கு அம்பாளுடைய பாதசரத்தின் மணிகள் சப்திக்கின்றன என்றும் ஆச்சாரியால் வர்ணித்திருக்கிறார்கள் सक्रीटा, मनसा, स्कलंतस्ते खेलं, தனா பரிச்சு மனசா ஸ்கலந்தேலம் பன்கலம் சீஸா சிட்சா சுபகமீரச்சலாணம் சரம் சாரச்சரி சௌந்தர்யே நாற்பத்தெட்டு மகாலாவண்யே அழகுக்கெல்லாம் ஒரு களஞ்சியமாக இருப்பவள் சௌந்தர்ய சாரசீமந்தா அம்பாள் சௌந்தர்யத்திற்கு இருப்பிடம் என்றும் அவளுடைய சௌந்தர்யத்தை விட அதிசயித்த சௌந்தர்யம் வேறு ஒருவருக்கும் இல்லை என்றும் அர்த்தம் சௌந்தரியம் ஏ கதமபி விருஞ்சே பிரபத்தையோக்கூக்கமலி மனசேர் துஷ்பிரபம் அபிரிஜசாஜீம் என்று சௌந்தரலகரியில் சொன்னபடி அம்பாளுடைய சௌந்தரியத்தை பார்த்து ரம்பை ஊர்வசி திலோத்தமை முதலியவர்கள் கூட அதை அனுபவிக்க ஆசைப்பட்டு அது பரமசிவனுக்கு மட்டுமே கிடைக்கக் கூடியதாகையால் தாங்களும் பரமசிவனாயிருக்கக் கூடாதா என்று நினைக்கிறதாகச் சொல்லப்பட்டிருக்கிறது லோகத்தில் புருஷன் ஸ்திரீயை பார்த்தும் ஸ்திரீ புருஷனை பார்த்தும் சௌந்தர்ய வசத்தினால் ஆசைப்படுவது சாமானியம் அதைவிட ஒரு ஸ்திரீ மற்றொரு ஸ்திரீயினுடைய சௌந்தர்யத்தை பார்த்தும் புருஷன் மற்றொரு புருஷனுடைய சௌந்தர்யத்தை பார்த்தும் ஆசைப்படுவது சௌந்தர்ய விசேஷத்தை காட்டக்கூடியது பும்சாம் மோகன ரூபாய பும்சாம் திருஷ்டி சித்தாபகாரணம் என்றபடி ஸ்ரீராமனை தண்டகாரண்யவாசிகளான ரிஷிகள் பார்த்து அவரது அழகை கண்டு மயங்கி அதை அனுபவிக்க வேண்டி அவர் உத்தரவின் பேரில் அவர் ஸ்ரீகிருஷ்ணாவதாரம் எடுத்தபோது கோபிகைகளாய் பிறந்தார்கள் என்பது பிரசித்தம் நாற்பத்தி ஒம்பது சர்வாருணாம் தன்னுடைய வஸ்திரம் ஆபரணம் புஷ்பம் காந்தி முதலியெல்லாம் சிவந்த நிறமாக உடையவள் பிரத்யக்ரகுங்குமத்திபூஷணூரி தருணேந்தூட்டம் ஆனந்த ஆனந்தசாகரம் அம்பது ாய் குற்றம் தோஷம் ஒன்றும் சொல்ல முடியாததாய் இருக்கும் அவயவங்களை உடையவள் அம்பத்தி ஒன்னு சர்வாபரணபூஷித ஆபரணங்களாலும் அலங்கரிக்கப்பட்டவள் அம்பாள் தரிக்கும் ஆபரணங்கள் காளிகா புராணத்திலும் கல்பசூத்திரத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது மேலும் ஆபரணங்கள் ஸ்திரீகளுக்கு ஏற்பட்டவை ஆகையாலும் அம்பாளுக்கு உபயோகப்படாத ஆபரணங்கள் பிரயோஜனமற்றவை ஆகையாலும் சகலவிதமான ஆபரணங்களும் அம்பாளுக்கு போடப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கிறது ரெண்டு இதுவரையில் அம்பாளுடைய ஸ்தூல ரூபத்தை வர்ணித்துவிட்டு இனி அம்பாள் இருக்கும் இடத்தை பற்றி சொல்லப்படுகிறது ஐம்பத்தி ரெண்டு சிவகாமேஸ்வராங்கஸ்தன் பர்த்தாவாகிய சிவகாமேஸ்வரருடைய இடது துடையின்மேல் இருப்பவள் ஒன்று காம என்றால் கமனீயமான அழகான ரூபத்துடன் இருப்பவள் காமேஸ்வரர் சௌந்தர்யத்தின் அம்பாளுக்கு சமமானவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ரெண்டு அல்லது விரும்பிய ரூபத்தை எடுக்கூடியவன் என்றும் அர்த்தம் இது மன்மதனிடத்தில் இருப்பதால் அவனுக்கு காம என்று பெயர் காமேஸ்வரரும் சிங்கார ரசப்பிரதானராதலாலும் காமனை விட சௌந்தர்யத்தில் அதிகமானவராதலாலும் அந்த பெயர் அவருக்கு உரியது மூணு காம என்றால் பிரஜானம் என்றும் ஸ்ருதியில் சொல்லப்பட்டிருக்கிறது அந்த இடத்தில் பரவசிவனை பற்றி அம்மாதேவி சொல்லியிருக்கிறது நாலு ஆத்மைவ இதமத்திர ஆசீத் ஏக ஏவசோ அகாமயத ஏதாவான் வைகாமஹா என்று பிருகதாரண்யத்தில் சொன்னபடி ஜகத்தை சிருஷ்டி பண்ண விரும்பிய ஈஸ்வரனுக்கு காமஹா என்று பெயர் அஞ்சு சிவனும் காமனுமான இருக்கின்ற ஈஸ்வரன் சிவகாமேஸ்வரகா சாதாரண ருத்ரன் மன்மதன் இவரல்ல என்று வேற்றுமை காட்டப்பட்டிருக்கிறது அம்பாளுக்கு சிவகாம சுந்தரி என்று பெயர் இருப்பதும் இதனால்தான் ஐம்பத்தி மூணு சிவ வசகாந்தௌ சிவஸ்மிருதபடி பரபிரம்மத்தினுடைய இச்சாரூபமாக இருப்பவள் ஒன்று சிவனோடு அபேதமாக இருப்பவள் இங்கே சிவன் என்பது சைவாகமங்களில் சொல்லப்பட்டபடி ஜீவே சத்வாதிரஹிதமாய் சச்சிதானந்த ரூபமாய் இருக்கும் கேவலமான பரபிரம்மத்தை குறிக்கிறது ரெண்டு சிவம் மங்களத்தை செய்கிறவள் மூணு அம்பாளிடத்தில் சர்வமும் சேதே லயிக்கிறது என்பதால் சிவா நாலு சோபனமான மங்களகரமான குணங்கள் அம்பாளிடத்தில் இருப்பதால் சிவா அஞ்சு சிவ என்பதற்கு சமனம் சாந்தம் பண்ணுகிறவர் என்று அர்த்தம் சமாபவந்தி சர்வே தான வாஷாமே சிவங்கரோஸ்மிதானாம் சிவத்வம் தேனமேசுராஹ்லோச்சனம் நீலகண்டம் பிரசாந்தம் சிவனோடு அபின்னமாக இருப்பவள் யிவத்தி திவத்தபுத்தியி கதையுமா உமாங்கர் பேத்த நாஸ்தரமாக வித்தோருமாயோ நரவிரோ பிரீ ிவா பரமா சிவா பிண்டாங்கிவம் மோட்சத்தை கொடுக்கிறவள் சிவா முதிநா மோட்சதாயி சிவாய ஜயத்தை தா லோகே சிவாஸ்மிருத்த போஷ்ணேயாஸே சகஜா ாய் தன்வசப்பட்டவராய் இருக்கிற காமேஸ்வரராகிய பர்த்தாவை உடையவள் ஒன்று அம்பாளிற சக்தியின் ஒத்தாசை இல்லாவிட்டால் சிவனால் ஒன்றும் செய்ய முடியாது என்று அர்த்தம் ி தயீனோ நிர்த்த ஆச்சாரியாலும் சௌந்தர்ய நகரையில் முதல் ஸ்லோகத்திலும் இதே விஷயத்தை சொல்லி இருக்கிறார் ிோ ம்ேவோ நல்குலஸஸ்ப்பதாருவிருபீ பிரணந்தம் ஸோதம் வா கதம் புண்ணி ரெண்டு யாருடைய அனுகிரகத்தால் ஸ்திரீகள் தங்கள் பதிகளை அடைகிறார்களோ அப்பேற்பட்டவள் சுகன்யை ஷவனரை அடைந்ததும் சுஷீதேவியானவள் இந்திரனை அடைந்ததும் அம்பாளை பிரார்த்தித்தனால்தான் என்பது தேவி பாகவதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அதே மாதிரி ருக்மிணியானவள் அம்பாளை பிரார்த்தனை செய்து ஸ்ரீகிருஷ்ணனை பதியாக அடைந்தாள் என்பதும் விஷ்ணு பாகவதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது என்றபடி அம்பாளுடைய கோவிலுக்கு வந்து சொன்னது நமஸ்தே தாம் அம்பிகேஷம் பதிர்மே கிருஷ்ணஸ்து இம்மாதிரி அம்பாள் தன் புருஷனான காமேஸ்வரரை தனக்கு ஆதீனமாக உடையவள் என்றும் அவரோடு அபின்னமானவள் என்றும் ஆகவே அம்பாளுக்கு முக்கியமான இடம் தன் புருஷனுடைய மடி என்றும் சொல்லிவிட்டு அம்பாள் இருக்கக்கூடிய வேறு ஸ்தானங்களை பற்றி சொல்லப்படுகிறது ஐம்பத்தஞ்சு சுமேரு மத்திய ஷிங்கஸ்துமே என்றால் மேரு பர்வதத்திற்கு பெயர் அதனுடைய நடுவில் இருக்கும் உச்சியில் இருப்பவள் அல்லது மேரு பர்வதத்தினுடைய நடுவில் இருக்கும் சுபமான உச்சியில் இருப்பவள் மேரு சுமேரு ஹேமாத்ரி என்று சொல்லப்பட்ட இந்த சுமேரு என்னும் பர்வதமானது கைலாசத்திற்கும் அப்பால் இருக்கிறதென்றும் அது தங்கமயமான பர்வதம் ஸ்வர்ணசைலம் என்றும் அதற்கு நான்கு உச்சிகள் என்றும் அவைகளில் முக்கோணம் போன்ற மூன்று உச்சிகளில் பிரம்மா விஷ்ணு ருத்ரன் மூவரும் இருப்பதாகவும் அவை நடுவில் நானூறு யோஜனை உயரமுள்ள நாலாவது உச்சியில் அம்பாள் தன்னுடைய ஸ்ரீநகரத்தில் இருப்பதாகவும் இன்னும் பல விஷயங்களும் துர்வாச மகர்ஷியால் லலிதாஸ்தர த லலிதாஸ்தவரத்னம் என்கிற ஆர்யாத்விசதி என்னும் கிரந்தத்தில் வெகு அழகாகச் சொல்லப்பட்டிருக்கிறது ஐம்பத்தாறு ஸ்ரீமன் நகரநாயகா ஸ்ரீமன் லக்ஷ்மி விலாசத்தோடு கூடிய நகர வித்யா அதனுடைய நாயிகா அதிபதியாக இருப்பவள் ஒன்று இன்ன நகரம் என்று சொல்லப்படாவிட்டாலும் மேலே ஸ்ரீமாதா என்ற நாமத்திற்கு சொல்லியது போல் இங்கே நகரம் என்றால் ஸ்ரீவித்யா நகரம் என்று அர்த்தம் ரெண்டு அந்த நகரம் இரண்டு இடத்தில் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது லலிதாஸ்தவரத்னத்தில் சொல்லியபடி மேருவின் மத்திய சிங்கத்தில் இருப்பது ஒன்று தத்ர சூஷ யோஜா பரிணாகம் தேவசில்பிகாரிதம் நமாம்யம் நகரம் ஆதிவித்யாஹாம் லலிதாஸ்தவரத்னம் இன்னொரு நகரம் ருத்ரயாமலத்தில் சொல்லியபடி சமஸ்தர் பிரம்மாண்டத்திற்கும் வெளியில் சதாசமுருத்திரத்தின் நடுவில் இருக்கும் ரத்ன மணித்வீபத்தில் இருப்பது இதுவே ஷியாமலா தண்டகத்தில் வர்ணிக்கப்பட்டிருக்கிறது அநேக கோடி பிரம்மாண்ட கோடினாம் பகீர் பூத்வதஹாம் சகசிர கோடி விஸ்தீர்ணம் நகரம் என்பது ஸ்ரீசக்ரம் என்றும் அர்த்தம் பண்ணப்பட்டிருக்கிறது ஆகவே ஸ்ரீசக்ரநாய்கா என்று சொல்லலாம் ஐம்பத்தி ஏழு சிந்தாமணி ால் நிர்மிக்கப்பட்ட கிரகத்தில் ரெண்டு சிந்தாமணி ரத்னத்திற்கு ஆகர்ஷண சக்தியும் எல்லாம் கொடுக்கும் சக்தியும் உண்டென்று சொல்லப்படும் மூணு இந்த சிந்தாமணி கிரகம் ஸ்ரீநகரத்தில் அம்பாள் இருக்கும் இடம் நாலு சிந்திதமான அர்த்தங்களை கொடுப்பதால் மந்திரங்களுக்கு சிந்தாமணிகள் என்றும் அவைகளை நிர்மாணிக்கும் இடமாக என்றும் சொல்லலாம் ஐம்பத்தெட்டு பஞ்ச பிரம்மாசன்திதா பஞ்ச பிரம்மாசனத்தில் உட்கார்ந்திருப்பவள் பிரம்மா விஷ்ணு ருத்ரன் ஈசானன் இவர்கள் ஆக்னேயாதி மூலைகளில் கால்களாகவும் சசிவன் மேல் பலகையாகவும் உடைய கட்டிலில் அம்பாள் காமேஸ்வரரோடு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது இவர்கள் ஐந்து பேருக்கும் பஞ்சபிரமாக்கள் என்றும் பஞ்சப்பிரேதங்கள் என்றும் பெயர் இங்கே அம்பாளுடைய மஞ்சத்தை பஞ்சபிரமாசனம் என்றும் பின்னால் இரநூத்தி நாமத்தில் பஞ்சப்பிரேதாசனம் என்றும் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாவது என்றும் சொல்லி இருக்கிறது நாலு கால்களாயிருப்பவர்கள் முடியிலும் அடியிலும் கால்போலவும் போலவும் நடுவில் தங்கள் ரூபத்தோடும் கூடியவர்கள் ஆனாலும் அம்பாளை தியானம் செய்வதால் தங்களுடைய சக்தி ரூபத்துடனும் மூடிய கண்களுடன் நிச்சலமாகவும் இருந்து கொண்டிருப்பார்கள் இவர்கள் இப்படி கட்டில் கால்களாக இருந்து கொண்டிருப்பதற்கு காரணம் அப்படியாவது அம்பாளுடைய சமீபத்தில் இருந்து கொண்டு அத்தியந்த சாமிப்யசேவை செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணந்தான் சிவாத்மனே மகாமஞ்சே மகாஷானோபர் அதிரம்யே தத்தி மூத்த மகேந்திரமேஷான மகாத்ரிபுரீ பைரவயம் திறலலித்த பஞ்சபிரமத்மரத்னூலம் தயமயபு சரப்பீர் ब्रह्म विष्णु महेशानेश्वर देशा ललितो ப்ரமவிஷ்ணுமேஷானேஸ்வரூபம் ஆக்தேஷமுபரிமஸ்துசாசிவலித்தோம் அம்பத்திஒம்போது மகாபத்மாட்டவீஸ பெரிய தாமரை புஷ்பங்களுடைய காட்டில் இருப்பவள் இந்த மகாபத்மாட்டவி மேருவில் இருப்பதாக லலிதவரத்னத்திலும் சுசாசமுத்திரத்தில் இருப்பதாக ருத் ருத்ரயாமலத்திலும் வர்ணிக்கப்பட்டிருக்கிறது பிரம்மரந்திரத்தில் இருக்கும் கமலத்திற்கு பத்மாடவி என்று பெயர் அதில் இருப்பவள் ஷண்நாமே கமலானாம் மகாபத்மாடவியாம் சௌந்தரலகரே தஸ்மாகலம்தம்பங்கள் அடர்ந்த வனத்தில் இருப்பவள் சிந்தாமணி கிரகத்தை சுற்றி மணிமண்டபமும் அதை சுற்றி கதம்பவனமும் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது பிந்துஸ்தானம் சுதா சிந்து பஞ்சயசுரதிரீபே தன்மே மணிமண்டபம் देव्यामंत्रं उत्तमं, பைரவயம ரெண்டு ஸ்ரீபுரத்தில் இருபத்தஞ்சு தத்துவங்களில் ஸ்வரூபங்களாய் உலோகங்கள் ரத்னங்கள் இவைகளால் ஆக்கப்பட்ட இருபத்தஞ்சு மதில்கள் இருப்பதாக சொல்லப்படுகிறது அவைகளில் தங்கம் வெள்ளி இந்த மதில்களுக்கு நடுவில் கதம்பவனம் இருக்கிறது காதம்ப விபிணாட்டேம்னம் அறுபத்தி ஒன்று அமிரத சமுத்திரத்தில் மத்தியில் இருப்பவள் இது பல இடங்களில் இருப்பதாக சொல்லப்படுகிறது ஒன்று யோ தாம் பிரம்ஹ நோவேத அமிர்தேனாவிரதாம் புரிம் என்று சுதியில் சொல்லப்படுவது ரெண்டு சஹசிரார பத்மத்தில் இருக்கும் சந்திரமண்டலத்தில் பிந்துஸ்தானத்தில் இருப்பது பிந்துஸ்தானம் சுதா சிந்து பைரவ யாமலம் மூணு சாந்தோக்கியோபனிஷத்தில் அபராஜிதம் என்கிற நகரத்தில் இருப்பதாகச் சொல்லப்படும் சமுத்திரம் போன்ற இரண்டு அமிர்த மடுபுகள் என்ற பிரம்மசூத்திரத்தில் சொல்லப்பட்ட பாஷ்யத்தில் இதர சுதாசமுத்திரங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன இவையெல்லாம் இந்த நாமத்தில் சேர்ந்தவை மேலே கண்ட நாமங்களில் சொல்லிய விஷயங்களை ஆச்சாரியால் சௌந்தரிய நகரையில் சொல்லியிருப்பது சுதா சிந்தோர் மத்தியே மணித்வீபே நீப்போ பவனவதி சிந்த மணி சிவாக்கே பரமசிவ பயில்தி ராம் தனியா கதிஷ நஷிதானந்திரண்டு காமாட்சி அழகான கண்களை உடையவள் காமேஸ்வரரையே கண்ணுக்கு கண்ணாக உடையவள் தன் கண்களாலேயே தன்னுடைய பக்தர்களுக்கு சகலவிதமான அபீஷ்டங்களையும் கொடுப்பவள் சர்வ்னாசாட்சிபாவேன தத்தத் காமான் அப்பூரையத் தத் திருஷ்டரிவியலோகபிதமஹ காமாட்சி ததமே தோகாமேஸ்வரீதிச்சிரம்மாண்டபுராணம் கா சரஸ்வதி மா லக்ஷ்மி இவர்களை கண்களாய் உடையவள் ரெண்டு காஞ்சிபுரத்தில் அதிஷ்டானமுடைய அம்பாளுக்கு காமாட்சி என்ற இந்த மகிமையுள்ள பெயர் காமாட்சியை கட்டாக்ஷகம் மந்தஸ்மித சதகம் பாதாரவிந்த சதகம் ஆர்யா சதகம் ஸ்துதி சதகம் என்ற ஐநூறு ஸ்லோகங்களில் வெகு அழகாகவும் ஆனந்தகரமாகவும் மூக்ககவி வர்ணித்திருப்பது பிரசித்தமான விஷயம் அறுபத்தி மூணு காமதாயினி விரும்பிய மனோரதங்களை கொடுப்பவள் காம காமேஸ்வரரை தன் பக்தர்களுக்கு தாயினி கொடுப்பவள் அதாவது அவருடன் அபேதமாக இருக்கும் தன்மையை கொடுக்கிறாள் ரெண்டு காம மன்மதனை தியதி நாசம் செய்கிறவர் அதாவது காமதர் பரமசிவன் அவரால் அயினி மங்களத்தோடு கூடியவள் மூணு பிதா முதலானவர்களால் பரம்பரையாக பண்ணப்பட்ட ஸ்வத்துக்கு தாயம் என்று பெயர் காம காமேஸ்வரரையே தாயமாக உடையவள் அதாவது அநாதிகாலமாக அவரோடு அபிந்தமாக இருப்பவள் இனிமேல் அம்பாள் ஸ்தூல ரூபத்தில் செய்த காரியங்களை வெளிப்படையாக வர்ணித்து கொண்டு அதிலேயே அம்பாளுடைய பரமான இரகசிய ரூபத்தை சூட்ச்மமாகவும் சொல்லப்படுகிறது அறுபத்தி முதல் எண்பத்தி நாலு நாமங்களில் அம்பாள் லலிதாம்பிகையாக ஆவிர் முதல் பண்டாசுர சம்ஹாரம் செய்து மன்மதனை உயிர் செய்தது முடிய லலிதோபாக்கியானத்தில் விஸ்தாரமாக வர்ணிக்கப்பட்டிருப்பதை காணலாம் அறுபத்தி தேவர் ஷிகண சங்காத்தூயமான ஆத்ம வைபவ தேவர்கள் ரிஷிகள் இவர்களுடைய சமூகங்களால் ஸ்தோத்ரம் செய்யப்பட்ட தன்னுடைய ஸ்வரூபத்தின் வைபவத்தை உடையவள் வைபவம் என்றால் வியாபகத்துவம் எங்கும் பரவியிருக்கிறது என்றும் பொருள் அம்பாள் சர்வ இருப்பதை ஸ்தோத்ரம் செய்தார்கள் என்றும் சொல்லலாம் ரெண்டு சங்காதூயமான என்று சேர்த்து பகுப்பிரகாரமாக என்றும் அர்த்தம் பண்ணலாம் மூணு சங்காத என்ற ஒருவித நரகத்திற்குப் பெயர் அதிலிருந்து விடுவிக்கும்படி தேவர்ஷிகணங்களால் ஸ்துதி செய்யப்பட்டவள் நாலு சங்காத என்பதை சம்யக் என்று பிரித்து இனி பண்டாசுருடன் நடக்கப் போகும் பெரிய யுத்தத்தை உத்தேசித்து சோத்ரம் பண்ணப்பட்டதாகவும் சொல்லலாம் இனி நாமங்கள் அதை பற்றி இருப்பதால் அதுவும் பொருத்தமாகும் அஞ்சு தேவர்ஷி கண என்பதை பின்வருமாறு பிரித்து அர்த்தம் செய்யலாம் देव, பிரம்மா முதலானவர்கள் ரிஷி வசிஷ்டாதி ரிஷிகள் தேவர்ஷி नारदर முதலியவர்கள் கண ஆதித்யன் முதலிய கணங்கள் இவர்கள் எல்லாராலும் ஸ்துதிக்கப்பட்டவள் ஆறுபாளுடைய பரரூப சம்பந்தமான அர்த்தம் சர்வ வியாபியம் அனுபவத்தோடு கூடியதும் சர்வவிதமான பிரேமாஸ்பதமாகவும் அதாவது சச்சித் ஆனந்த ரூபமாக இருக்கும் சைத்தன்ய ஸ்வரூபமே ஆத்மா என்று சொல்லப்பட்டிருக்கிறது தயச்சைத்தியம் ஆத்மேதி பிரதமம் சூத்திரமீரிபந்தூத்தமீஷி அக்னிபுராணம் இப்படி தேவர் சுதிக்கப்பட்ட துதிக்கப்பட்ட ஆத்மஸ்வரூபமானது ஸ்வாத்மைவ தேவதா புரோக்தா லலிதா விஸ்வ விக்கிரஹா என்று அக்னிபுராணத்தில் சொன்னபடி அம்பாளுடைய அபிந்த ரூபமானதால் அந்தவிதமான அம்பாளுடைய வைபவம் விபுத்வம் அனந்தமான சக்தியுடன் இருக்கும்படியான பிரபாவம் வர்ணிக்கப்பட்டிருக்கிறது அறுபத்தஞ்சு பண்டாசுரோத்யோக்த சக்தி சேனா சமன்பிதா பண்டாசுரனை சம்ஹாரம் செய்ய சன்னத்தமாக இருக்கும் சக்திகளுடைய சைன்யத்தோடு கூடியவள் ஒண்ணு அல்லது அந்த விதமான சக்திகளுடன் அபிநமாக இருப்பவள் அனார்த்தம் ஏ கைவ அநேகா சூத்திரம் ரெண்டு பண்டாசுரன் என்னும் படியான மலம் அதை நாசம் செய்யவேண்டிய சக்தி சாமர்த்தியத்தின் சமூகத்தோடு கூடியவள் 3. பூர்வம் மன்மதன் பரமசிவனுடைய நேத்ரானியினால் பஸ்மீகரிக்கப்பட்ட போது அந்த பஸ்மத்தை கணபதியானவர் விளையாட்டாக திரட்டி புருஷ ரூபமாகச் செய்ததும் அப்படி உண்டானவன் பரமசிவனை ஸ்தோத்திரம் பண்ணி வரம் பெற்றதும் பார்த்து பிரம்மா பண்ட பண்ட நல்லது நல்லது என்று சொன்னதும் அதனால் அவனுக்கு பண்டன் என்ற பெயர் வந்ததும் லலிதோபாக்கியான சொல்லப்பட்டிருக்கிறது ருத்ரனுடைய கோபாக்னியினால் அவன் உண்டானதினால் அவன் க்ரூரஸ்வபாவமானவனும் அசுரனாகவும் ஏற்பட்டான்டோ மகாபல தஸ்மாக அவன் வரப்பிரசாதத்தினால் அபாரமான சக்தியை அடைந்து தேவர்களையும் மூன்று லோகங்களையும் தன் ஆசைகளுக்கு உட்படுத்தி அதிகமான ஹிம்சை செய்து வந்தான் இதர அசுரர்கள் செய்வதை விட அவன் தன் தபோபலத்தினால் சமஸ்தமான பிராணிகளுடைய சுக்லஷோடிதங்களை அபகரித்து எல்லாரையும் இந்திரியபலமில்லாமல் செய்து சகிக்க முடியாத கஷ்டத்தை செய்து வந்ததினால் அவனை சம்ஹாரம் செய்ய வேண்டியது அத்தியாவசியமாகிறது சம்பத்கரி சமாரூட சிந்து ரவ்ரஜசேவித அறுபத்தாறு சம்பத்கரி தேவியின் ஆஜைக்கு உள்பட்ட யானைகளின் கூட்டத்தால் சேவிக்கப்பட்டவள் ஒன்னு சம்பத்கரி தேவியானவள் அம்பாளுடைய சதுரங்கவலத்தில் கஜசைன்யத்திற்கு அதிகாரியாக நியமிக்கப்பட்டவள் அம்பாளுடைய ஆயுதங்களில் அங்குஷத்திலிருந்து ஆவிர் பவித்தவள் வாகனமான யானைக்கு ரண கோலாகலம் என்று பெயர் ரெண்டு சுகசம்பத்மயமான சித்தவருத்திக்கு சம்பத்கரி என்று பெயர் அதற்கு ஆதாரமான சப்தாதி விஷயங்களை கஜங்களுக்கு சமானமாக சொல்லப்பட்டிருக்கிறது அவைகளால் சேவிக்கப்பட்டவள் என்றும் அர்த்தம் இந்திரியார்த்தான் கஜான் பூர்வேத் தன்னாம் ஆறு ஞானம் அறிவு ஞாத்ரு அறிகிறவன் ஞேயம் அறியப்படும் பொருள் இம்மூன்றுக்கும் திரிபுடி என்று பெயர் இம்மூன்றினுடைய வித்தியாசங்களை தெரிந்து கொண்டு அவைகளை சம்பந்தப்படுத்தும் ஞானரூபமான சித்தவருத்திக்கு சுகசம்பத்கரி என்று பெயர் அறுபத்தி ஏழு அஸ்வாரூடாதி கோடி அஸ்வாரூடாதேவியின் ஆக்மைக்குட்பட்ட கோடி கோடிக்கணக்கான குதிரைகளால் சூழப்பட்டவள் ஒன்று அஸ்வாரூடா தேவி அம்பாளுடைய சதுரங்கவலத்தில் குதிரை சைன்யங்களுக்கு அதிகாரியாக நியமிக்கப்பட்டவள் அம்பாளுடைய ஆயுதங்களில் பாசத்திலிருந்து ஆவிர் பவித்தவள் அஸ்வாரூடாதேவியின் குதிரைக்கு அபராஜிதம் என்று பெயர் ரெண்டு இந்திரியங்களை அஸ்வங்களாகச் சொல்லி அவைகளின் மேல் மனசு ஆரூடமாக ஏறி இருப்பதாக சொல்லப்படும் இந்தியங்களின் மூலமாக மனதானது தன்னுடைய சங்கல்ப விகல்பாத்மகமான வியாபாரங்களை செய்வதால் அம்மாதிரி சொல்லியது மனதுக்கு அடங்கிய இந்திரியங்களாகிற குதிரைகளால் சூழப்பட்டவள் அதாவது அனந்தமான இந்திரியங்களுக்கு அதிர்ஷ்டாத்ரி எஜமானி என்று பொருள் இந்திரியானாம் அதிர்ஷ்டாதிரி பூதா நாம் ூத்தை வை நமோ நம சத்தி இதற்கு மேல் அம்பாள் மந்திரினி தண்டினி இவர்களுடைய ரதங்களை பற்றி சொல்லப்படுகிறது அம்பாளுடைய சமீபத்தில் இருக்கும்படியான சக்திகளில் முக்கியமானவர்கள் மந்திரினி தண்டினி என்பவர்கள் இவர்களுக்கு மேல்ஸ்தானம் வகிப்பது அம்பாளை தவிர வேறு யாரும் இல்லை இவர்களுடைய உத்தரவு அம்பாளை பார்க்க முடியாது என்றும் சொல்லப்படும் மற்ற சம்பத்கரி அஸ்வாரூடா முதலிய சமஸ்த சக்திகளும் இவ்விருவர்களுக்கும் உட்பட்டுதான் இவர்களுடைய பிரபாவமானது அபாரம் இவர்கள் எப்போதும் அம்பாளுடைய சந்நிதியில் இருப்பதாகவும் ஒருபோதும் பிரியாமல் அம்பாளுடைய சேவையில் ஈடுபட்டிருப்பதாகவும் சொல்லி இருக்கிறது மந்திரினி தேவதை அம்பாளுக்கு பிரதான மந்திரி வகிப்பவள் சங்கீதத்திற்கு அதிர்ஷ்டான தேவதை ராஜசியாமலை என்றும் சங்கீத என்றும் பெயர் அம்பாள் மந்திரினியிடம் தன்னுடைய ராஜபாரம் முழுவதையும் ஒப்புவித்திருப்பதாக பின்னால் வரும் மந்திரினி நியஸ்தராஜது என்ற எழுநூத்தி சர்வசைத்திற்கும் அதிகாரியானவள் அதனால் தண்டனாதா என்று பெயர் வார்த்தாளி என்றும் பெயர் பஞ்சமானத்தில் இருந்து உத்பவமானவள் வராக முகத்தையுடையவள் அனுகிரக சக்தியை பரிபூர்ணமாக அம்பாளால் கொடுக்கப்பட்டவள் இவர்களுக்கும் அம்பாளுக்கும் ரதங்கள் உண்டு அம்பாளுடைய ரத்தம் சக்கரராஜ ரத்தம் மந்திரினியுடையது கேயசக்கர ரதம் வாராகியினுடைய ரதம் கிரிசக்கரதம் இம்மூன்றும் ஒன்றை விட்டு ஒன்று பிரியாமல் யுத்தகலத்தில் சேர்ந்து இருந்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது இருவரும் அம்பாளுடைய பார்வ தேவதைகளானபடியால் அம்மாதிரி சேர்ந்திருப்பதற்கு காரணம் சக்கரராஜரதோ யத்ர தத்ரகேயரோத்தம யத்ரகேயரஸ்தத் கிரிசக்ரதோத்தம ஏ தத்ர தத்ரயம் தத்ரத் திரைலோக்கியமிவ ஜங்கமம் மூன்று ரதங்களின் பெயரை கேட்டாலேயே ஜெயம் உண்டென்று சொல்லப்பட்டிருக்கிறது அறுபத்தெட்டு சக்கரராஜரதாரோட்ட சர்வாயுத பரிஷ்கிருத சக்கரராஜரதத்தில் ஆரூடமாயிருக்கும்படியான சமஸ்த ஆயுதங்களினால் அலங்கரிக்கப்பட்டவள் ஒண்ணு யுத்த காலத்தில் தேவி சமீபத்தில் சர்வாயுதங்களும் சக்கரராஜரதத்தில் அம்பாளுடைய ரதத்தில் கொடிக்கு ஆனந்த துவஜம் என்று பெயர் ரதத்திற்கு ஒன்பது தட்டு பத்து யோஜனை என்பதற்கு ஸ்ரீ சக்கரம் என்றும் சொல்லலாம் சக்கரராஜ ரதத்திற்கு ஒன்போது தட்டுகள் மாதிரி ஸ்ரீ சக்கரத்திற்கும் ஒன்பது பிரிவுகள் உண்டு அதாவது திரைலோக்கிய மோகனம் சர்வாச்சர பரிபூரகம் யாயகம் சர்வார்த்த சாதகம் சர்வரக்ஷாகரம் சர்வ ரோகரம் பிந்து அம்பாள் இருக்கும் இடம் அதில் இருக்கும்படியான ஆயுதங்கள் ஆத்ம ஜானம் அடைவதற்கு சாதனங்கள் என்று அர்த்தம் ஸ்ரீசக்ரத்தில் அம்பாளை உபாசனை பண்ணினால் ஆத்ம அடைவது நிச்சயம் என்றும் சக்கர ஏற்படுகிறது தான் யோகம் முதலியங்களில் சொல்லப்படும் சாதனங்களுக்கெல்லாம் பிரயோஜனம் என்று பொருள் மூணு சக்கரராஜம் ஷட் சக்கரங்களை ரத ஆதாரமாக உடையது அல்லது சக்கரராஜ ரதம் அல்லது சக்கரேசத்துவம் அவைகளை அடக்குவதற்கு அல்லது பேதிப்பதற்கு வேண்டிய சர்வாயுத சமஸ்த கர்மாதி ரூபங்களான சாதனங்கள் அதாவது சுத்த வித்யை என்று அர்த்தம் அதனால் பரிஷ்கிருதா அலங்கரிக்கப்பட்டவள் சுத்த வித்தியோதயாச்சரே சத்வசித்திகே யதயோகி தாத்த சக்கரே சுவம் அனுத்தரம் யா சமாவேஷோ அறுபத்தி ஒன்பது கேய சக்கரதாரூட மந்திரினி பரிசேவிதா கேயசக்கரம் என்கிற ரதத்தில் ஆரோகணம் செய்திருக்கும் மந்திரினி தேவியால் சுற்றி வந்து சேவிக்கப்பட்டவள் ஒன்று இந்த ரதத்திற்கு ஏழு தட்டுகள் இருப்பதாக சொல்லப்படும் ரெண்டு கேய பிரசித்தமான சக்கர சக்கரத்தையுடைய ரதம் ரதமான சூரிய மண்டலம் அதில் ஆரூடர்களாக இருக்கும்படியான மந்திரினி ஸ்ரீவித்யாபாஷகர்களான யோகினிகளால் சேவிக்கப்பட்டவள் மூணு கேய முக்கியமான சக்கரத சக்கராகாரமான ரதத்தில் இருப்பவளான ஸ்ரீ திரிபுர அம்பாளை ஆரூட புத்தியில் விஷயீகரணம் அல்லது அனுசந்தானம் செய்யும் மந்திரினி மந்திர சித்தி உடையவர்களால் சேவிக்கப்பட்டவள் தன்னையும் அம்பாளையும் அபேதமாக அனுசந்தானம் செய்வது தந்திர ராஜத்தில் சொல்லியிருப்பதை குருமுகமாக தெரிந்து கொள்ள வேண்டியது கிரிச்சக்கரதாரூட தண்டநாத புரஸ்கிருத கிரிச்சக்கரம் என்கிற ரதத்தில் ஆரோகணம் செய்திருக்கும் தண்டநாதையை முன்னிட்டு இருப்பவள் கிரி என்றால் வராகம் தண்டநாதையின் ரதம் வராக ரூபமாக இருக்கிறதினால் அதற்கு கிருச்சக்கரதம் என்று பெயர் ரெண்டு வாராகிக்கு தண்டனாத்தை பெயர் சர்வதா தண்டி தண்டனாதே திகியதேம் கிரி கிரணங்கள் அதாவது சிருஷ்டி ஸ்திதி லயம் இவைகளுடைய சக்கரம் சமூகமாகிற ரதத்தில் ஆரூடா அதில் ஏறி இருந்தவளாக இருந்தாலும் தண்டனநாதா யமனால் அபரஸ்கிருதா சுவாதினம் செய்யப்படாதவள் இதில் தாத்பரியம் யோகியானவன் சிருஷ்டி ஸ்திதி லயத்தில் அகப்பட்டவனாயிருந்தாலும் யமயாதனைக்குட்பட்டவன் அல்ல என்பது திரவி அநிராசேத் ஜுவலாமாலினியினால் சுற்றி போடப்பட்ட அக்னி பிராகாரத்தின் நடுவில் இருப்பவள் உன்ன பஞ்சதச பின்னால் வரும் பிரதிபன் முகராந்த திதிமண்டல பூஜிதா என்று அறுநூத்தி பத்தாவது நாமத்தில் சொல்லப்பட்டபடி சாந்திராயண மாதத்தின் பதினைந்து திதிகளுடைய தேவதைகள் அவர்கள் பெயர்கள் காமேஸ்வரி பகமாலினி நித்யக்லிண்ணா பேருண்டா வங்கிவாசனி வஜ்ரேஸ்வரி சிவதூதி துவரிதா குலசுந்தரி நித்யா நீலபதாகா விஜயா சர்வமங்களா ஜுவாலாமலினி சித்ரா அம்பாளை பதினாறாவது நித்தியாகச் சொல்லப்படும் இவர்களின் பதினாலாவது நித்தியான ஜுவலா மாலினி வத்சேத்வம் வன்ஹிரூபாசி ஜுவாலாமலா மயா கிருதிஹி என்று சொல்லப்பட்டபடி அக்னி ஜுவாலமயமாக இருக்கப்பட்டவள் ரெண்டு பண்டாசுர யுத்தத்தில் அவனால் சக்தி சேனைகளுக்கு இரவில் யாதொரு கெடுதியும் நேரிடாமல் இருப்பதற்காக அம்பாள் ஜுவாலமாலினியை நூறு யோஜனை விஸ்தாரம் முப்பது யோஜனை உயரமுள்ள ஒரு நெருப்புக்கோட்டையாக இருக்கும்படி சொல்லி அதற்குள் தன் சைன்யங்களுடன் இருந்ததாக லலிதோபாக்கியானத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது மூணு ஜுவால மாலைகளால் எரியப்பட்ட நெருப்புப் பொறிகளுக்கு நடுவில் இருப்பவள் ஏற்கனவே சொல்லப்பட்டபடி சிருஷ்டி முதலான கர்த்திருவம் இருந்த போதிலும் அந்தந்த காரியங்களால் விகாரம் அடையாதவள் பாதிக்கப்படாதவள் அதாவது தன்னுடைய சக்தியினால் சிருஷ்டி முதலிய காரியங்களை செய்த போதிலும் அவற்றில் அகப்படாதவள் கர்திருவம் காரியம் என்று இரண்டு அவஸ்தைகள் உண்டு இவைகளில் காரியம் ஈஸ்வரமாக போனாலும் கர்த்திருவம் சக்தியானது அழிவில்லாமல் நிர்விகாரமாக இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது ஞானாக்னி சர்வ கர்மாணி பஸ்மசாத் குருதே அர்ஜுனஹா என்றபடி அஜானத்தை போக்குகிற சிதக்னி ஞானாக்னிக்கு நடுவில் இருக்கிறான் ஆயினும் பிரபஞ்சத்தில் நடக்கும் காரியங்களாகிய நெருப்புப் பொறிகளால் தாக்கப்படுகிறான் இந்த மாதிரி உள்ளும் புறமும் ஜுவா மாலைகளால் ஏற்பட்ட வங்கி பிராகாரங்கள் நெருப்புப் பொறிகளுக்கு நடுவில் மத்தியக நடுவான நிர்விகாரமான நிலைமையை உடையவனாகிறான் என்று அர்த்தம் நாலு ஜுவாலா மாலினிகா சக்தி திரிகோணங்கள் ஐந்து இவைகளோடு ஆக்ஷிப்தடைந்திணங்கள் நாலு இவைகளுக்கு மத்தியகா மத்தியஸ்தானமாகிற பிந்துவில் இருப்பவள் சதுர்பி சிவச்சக்கிரைச்சக்தி சக்ரை பஞ்சபிகே நவசக்ரைசித்தம் ஸ்ரீசக்ரம் சிவையோர்வபுகோ என்றபடி ஸ்ரீசக்கரமானது கீழ்நோக்கிய ஐந்து சக்தி சக்கரங்கள் மேல்நோக்கிய நாலு சிவசக்கரங்கள் இவைகள் கலந்ததினால் ஏற்படுகிறது சிவையோர் வபுகு என்பதனால் ஸ்ரீசக்கரமானது சிவன் சக்தி இவர்களுடைய ஐக்கியமான ரூபம் என்று அர்த்தம் அவைகளுக்கு நடுவில் இருக்கும் சர்வானந்தமயம் என்றும் பிந்துவானது அம்பாளுடைய ஸ்தானம் எழுபத்தி பண்ட சைன்யோத்யக்த சக்தி விக்ரமஹர்ஷிதாம் பண்டாசுரனுடைய சைன்யத்தை வதம் செய்வதில் முயற்சியுடைய நக்குலி முதலிய சக்திகளுடைய பராக்கிரமத்தினால் சந்தோஷம் அடைந்தவள் பண்ட ஜீவாத்மாவினுடைய சைன்ய அனுகுணமான இருக்கும் துவைத பாவனைகள் தன்னை பரமாத்மாவிடமிருந்து பேதமாக நினைக்கும் சித்திரவிருத்திகள் அவைகளுடைய வதம் அவைகளை நாசம் செய்வது அதில் உத்தியுக்தமாயிருக்கும் சக்திகளுடைய அத்வைத விற்தி ரூபமான சக்திகளுடைய முன்னேற்றத்தை பார்த்து சந்தோஷப்படுகிறவள் தத் அபரிஜானே ஸ்வசக்தி வியாமோகிதா சம்சாரித்வம் என்று சக்தி சூத்திரத்தில் சொல்லியபடி ஆத்மசக்தியை பற்றிய ஞானம் ஏற்படாத வரையில் ஜீவன் சம்சாரத்தில் தன்னுடைய பேதபாவனைகளால் வியாமோகிக்கப்பட்டிருக்கிறான் ஆத்மானந்தம் கொஞ்சம் ஏற்பட்டாலும் அவனுக்கு இருக்கும் அஜ்ஞானமாகிய ஆபரணம் நாசமாகிறது இம்மாதிரி அந்தமுக விற்திகள் பகிர்முக விற்திகளை நாசம் செய்வதை பார்க்க பரமாத்மாவாகிய அம்பாளுக்கு பிரியம் ஏற்படுகிறதாகச் சொல்லப்படுகிறது எழுபத்தி மூணு நித்யா பராக்கிரமாட்டோப நிரீக்ஷண சமுட்சுகாம் மேலே சொல்லப்பட்ட நித்யாதேவதைகளுடைய பராக்கிரமமானது அதிகரித்ததை பார்ப்பதில் ஸ்ரத்தை உடையவள் பார்த்து சந்தோஷம் அடைந்தவள் ஒன்று பண்டாசுர யுத்தத்தில் ஒரு சமயம் ராத்திரியில் தமனகன் சித்ரகுப்தன் முதலிய அசுர சேனாதிபதிகள் அம்பாளுடைய சக்கரராஜ ரத்தத்தை சூழ்ந்து கபட யுத்தம் செய்ய வந்தபோது திதி நித்யாதேவதைகள் அம்பாளுடைய முன்னணியில் தங்கள் பராக்கிரமத்தை காட்டி அசுர சேனாதிபதிகளை சம்ஹாரம் பண்ணினதை இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அநாதி சித்தியான சாஸ்வதமான ஆத்மசக்திகள் பராக்கிரமா டோப அந்தர்முகமான ஆத்ம ஜானத்தினால் அதிகரித்து வருவது அதை பார்க்க பார்க்க சந்தோஷம் அடைகிறவள் ஆத்மவனுடைய சக்திகள் அபியாசம் பண்ணாததினால் நசிந்து விடுகின்றனவென்றும் அந்தராத்மகானம் கொஞ்சம் ஏற்பட்டுவிட்டால் அது மேலுக்கு மேல் வளர்ந்து வரும் என்றும் அர்த்தம் சர்வ ஏவ கலா ஜந்தோ அனபியாசே நஷிய கலாத்வந்த சக்ருஜாதா வர்த்ததே யோக வாசிஷ்டம் எழுபத்தி நாலு பண்ட புத்திரவத பாலா விக்கித பண்டாசுரனுடைய புத்திரர்களை வதம் செய்வதில் உத்தியுக்தமாக முயற்சியோடு இருந் பாலாம்பிக்கையினுடைய பராக்கிரமத்தைக் கண்டு மகிழ்ந்தவள் ஒண்ணு பாலா அம்பாளுடைய புத்திரி ஒன்பது வயதுள்ளவள் அம்பாளைப் போல் சௌந்தர்யம் சக்தி இவைகளை உடையவள் பாலாம்பிக்கையினுடைய உபாசனை மிகவும் விசேஷமான மகிமையுடையதாக சொல்லப்படும் அம்பாளுடைய பரிபூர்ண பிரேமை பாலாம்பிகையிடத்தில் இருப்பதினால் குழந்தையான பாலாம்பிக்கையினுடைய பிரீத்தியை பெற்றால் அம்பாளுடைய தயவும் தானாகவே ஏற்பட்டுவிடும் ரெண்டு பண்டாசுர யுத்தத்தில் பண்டனுடைய புத்தர்களான சதுர்பாகு உபமாயன் முதலிய முப்பது பேருடன் யுத்தம் செய்ய பாலாம்பிகை அம்பாள் எவ்வளவு தடுத்தும் போன பிறகு குழந்தை க்ஷேமமாகவும் ஜெயத்துடனும் திரும்பி வர வேண்டுமே என்கிற கவலையுடன் அம்பாள் இருந்தபோது மந்திரினியும் தண்டனாதையும் யஜமானியின் குழந்தையின் சௌந்தர்யத்தையும் பண்டபுத்திரர்களை வதம் செய்ததையும் பார்த்து அந்த சந்தோஷ சமாச்சாரத்தை அம்பாளிடம் ஓடோடியும் வந்து சொன்னபோது தன் குழந்தையினுடைய விரத்தாந்தத்தை கேட்க அம்பாளுக்கு அளவில்ல ஆனந்தம் ஏற்பட்டதாம் தாபிர்னவே சா விலலிதம்பு பிரீத்தம் சய மூணு அம்பாள் ஷியாமா வார்த்தாளி இம்மூவருக்கும் அங்க தேவதை உபாங்க என்று மூன்று தேவதைகள் உண்டு அம்பாளுக்கு அங்க பாலா உபாங்க அன்னபூர்ணா பிரத்யங்க அஸ்வாரூடா அதே மாதிரி மந்திரினிக்கு அங்க தேவதை லகுஷ்யாமா உபாங்க தேவதை நகுலி வாராகியினுடைய அங்க லகுவார்த்தாளி உபாங்க தேவதை ஸ்வப்னவார்த்தாளே பிரத்யங்க தேவதை திரஸ்கரிணி எழுபத்தஞ்சு மந்திரினி ஷியாமலாம்பா விஷங்கன் என்கிற அசுரனை வதம் செய்ததினால் சந்தோஷம் அடைந்தவள் எழுபத்தாறு விஷுக்ர பிராணஹர்யந்திதா விஷுக்ரன் என்கிற அசுரனுடைய பிராணனை போக்கடித்த வதம் செய்த வாராகியனுடைய வீரிய சௌரியத்தினால் மகிழ்ச்சி அடைந்தவள் ஒன்று விஷங்கன் விஷுக்ரன் இவர்கள் இருவரும் பண்டாசுரனுடைய சகோதரர்கள் அவனால் தன்னுடைய இருபுஜங்களிலிருந்து சிருஷ்டிக்கப்பட்டவர்கள் இருவரும் மிகவும் பராக்கிரமசாலிகள் புரா பண்டாசு சர்வ தைத்யாமணிகே பூர்வேவன் வகுப்பிதாஷும்வேட்சையாடுக்கம் நாயசம்ரட்சம் க்ஷமியம் தாாசேனசர்ஜசம்சேனவிஷங்கம் சிஷ்வாத்தரவா லலிதோபாக்கியான மந்திரினி விஷுக்ரனையும் வாராகி விஷங்கனையும் சம்ஹாரம் பண்ணினதாக மாற்றி சொல்லியிருந்த போதிலும் சஹசிரநாமத்தில் சொல்லியதுதான் பிரமாணம் மூணு பண்டபுத்திரர்கள் என்பது ஆணவ மலம் என்று பொருள் விஷங்க விருத்தமான சங்கம் விஷயங்களில் பற்றுதல் விஷுக்ர விருத்தமான மறைக்கப்பட்ட சுக்ர அதை உடையது ஜீவத்வபாவம் இம்மூன்றையும் சம்ஹாரம் செய்வதாகச் சொல்லும் பாலா மந்திரினி வாராகி இவை அந்தமுகமான விற்திகள் இவையால் மேலே சொல்லிய ஆணவமலம் முதலியவை நாசம் அடைவதனால் ஆத்மாவுக்கு சந்தோஷம் ஏற்படுகிறது சுவாத்மாவை தேவதா லலிதா விஸ்வ என்றபடி ஆத்மாவையே அம்பாளாகச் சொல்லப்பட்டிருக்கிறது எழுபத்தேழு காமேஸ்வர முகாலோக கல்பித ஸ்ரீகணேஸ்வரா காமேஸ்வரருடைய முகத்தை பார்த்ததினாலேயே ஸ்ரீகணேஸ்வரரை சிருஷ்டித்தவள் எழுபத்தெட்டு மகாகணேஷ நிர்பின்ன விக்னயந்திர பிரகர்ஷிதா மகாகணேஷரால் விக்னயந்திரம் நாசமடைந்ததை பார்த்து சந்தோஷப்பட்டவள் ஒன்று பண்டாசுரன் இதராசுரர்களை விட சக்தி அதிகம் உள்ளவன் என்று ஏற்கனவே சொல்ல பட்டிருக்கிறது ஸ்தூல ரூபம் சூக்ஷ்ம ரூபம் இவ்விரண்டையும் நாசம் பண்ணும்படியான அஸ்திரசஸ்திரபலம் மந்திரபலம் இவை உடையவன் இவனுக்கு விஷுக்ரன் உதவியும் இருந்ததினால் இவன் ஜெயிக்க முடியாத பல காரியங்களை செய்ய முடிந்தது தேவதைகளுக்கு ஒத்தாசை செய்யும் ப்ரகஸ்பதியை விட அசுரகுருவாகிய சுக்ரன் சாமர்த்தியமுடையவன் அல்லது அவருக்கு குறைந்தவன் அல்ல இந்த சுக்ரனுக்கு சமாதானமான சாமர்த்தியமுடையவன் விசுக்ரன் ரெண்டு இவர்கள் தங்களுடைய மந்திரசக்தியினால் அம்பாளுடைய சைன்யத்திற்கு அநேக உபதிரவங்கள் செய்து கடைசியாக விஷுக்ரன் ஜெயவிக்னம் என்கிற யந்திரத்தை தயார் செய்து அதை அம்பாள் சைன்யம் இருக்கும் இடத்தில் ஏவல் தகடு வைப்பது மாதிரி வைத்துவிடவே சமஸ்த சக்தி சைன்யமும் தங்கள் யுத்த உற்சாகத்தை இழந்து சோர்ந்து போய் விக்னயந்திரத்தின் மாயையில் இருக்கும்போது அம்பாள் காமேஸ்வரரை பார்த்து புன்னகை செய்ததின் பேரில் அம்பாளுடைய மந்தஸ்மிதத்தின் மகாகணபதி ஆவித்துக்னயந்திரத்தை உடைத்து பொடி பண்ணினார் என்றும் அதன் பிறகு சக்தி சைன்யம் முன்மாதிரி உற்சாகத்தோடு இருந்தார்கள் என்றும் சொல்லப்பட்டது தேவோ விஜும்பாம் மூணு காமேஸ்வர கேவல நிர்குணமான சிவஸ்வரூபம் அதனுடைய முகாலோக தத் அனுபவத்தினால் அதை அடைவதால் கல்பித உண்டு பண்ணப்பட்ட ஸ்ரீகணேஸ்வர பொரியாஷ்டகத்தின் ஈஸ்வரத்தோடு கூடிய கூடியிருப்பவள் நாலு பொரியாஷ்டகம் என்பது பஞ்ச காமேந்திரியங்கள் ரெண்டு பஞ்ச ஞானேந்திரியங்கள் மூணு மனஸ் புத்தி அகங்காரம் சித்தம் இந்நான்கு பஞ்சபிராணங்கள் அஞ்சு பஞ்சபூதங்கள் ஆறு காமம் ஏழு கர்மா எட்டு அவித்யை இவைகளுடைய ஈஸ்வரத்துவம் என்பது சிதானந்தகனாத்மகமாய் பரமாய்ப் பூர்ணமான தன்மயத்தை அடைவது மேலே சொல்லிய புரிய புஷ்டகத்திற்கு கட்டுப்பட்ட ஜீவனானவன் தன்னுடைய ஆத்மஸ்வரூப ஞானம் அடைந்தவுடன் அந்த சித்வரூபத்தில் கலந்து ஜீவன் முக்தனாகிறான் புரிய புஷ்டக பிரம்மா திருத்வ தவம் சிஷ்டிதானந்தமகம் தத்தூர்ணன்மய்திஒம்பது பண்டாசுரேந்திரமுசிரஸிணி பண்டாசுரனால் விடப்பட்ட அஸ்திரசிரங்களை நாசம் பண்ணும் அஸ்தசாஸ்திரங்களை வர்ஷிக்கிறவள் ஒன்று முக்கியமான சேனாதிபதிகளும் சைன்யமும் நாசமான பிறகு பண்டாசுரன் அம்பாளுடன் யுத்தம் செய்தது சொல்லப்பட்டிருக்கிறது ரெண்டு சஸ்திரம் என்பது கையில் பிடித்து கொண்டு அடிப்பது அஸ்திரம் என்பது கையால் விடப்பட்டு பிரயோகம் செய்வது மூணு விக்னயந்திரம் பண்டாசுர அஸ்திரங்கள் இவையெல்லாம் ஆத்ம ஏற்படாத போது இருக்கும் அவித்யின் பிரத்திரூபங்கள் பிரத்யஸ்திரம் என்பது ஆத்ம ஜானம் அடைந்திருக்கும் நிலைமை என்பது நாராயண மகாவிஷ்ணுவனுடைய தசாவதாரங்களையும் தன்னுடைய நகக்கண்களிலிருந்து ஆவிர்வவிக்கும்படி செய்தவள் ஒண்ணு அம்பாள் பண்டாசுரனுடன் யுத்தம் செய்த போது பண்டாசுரன் சர்வாசுராஸ்திரம் என்னும் அஸ்திரத்தினால் சோமக ராவண பலி இரண்ய்சன் முதலிய வலிஷ்டரான அசுரர்களை உண்டு பண்ணி அவர்கள் அம்பாளுடன் யுத்தம் செய்ய தொடங்கவே அம்பாள் தன்னுடைய வலது கை கட்டை விரல் முதல் இடது கை சுண்டு முடிய பத்து விரல்களின் நகக்கணுக்களில் மகாவிஷ்ணுவின் பத்து அவதாரங்களை ஆவிர் செய்து அவர்களால் மேலே சொல்லப்பட்ட அசுரர்களை சம்ஹாரம் செய்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது ரெண்டு நாராயண என்ற பதம் ஜீன் ஈஸ்வரன் இவர்களை குறிக்கும் தசாக்கிருதி என்பதை ஜீவனுடைய தசை ஈஸ்வரனுடைய கிருதி என்று நாராயண பதத்தின் அர்த்தத்தை ஒட்டி அர்த்தம் சொல்லலாம் ஜீவனுடைய தசைகள் ஐந்து ஜாகிரதா ஸ்வப்ன சுசுப்தி துரியம் துரியாதீதம் ஈஸ்வரனுடைய கிருதிகள் ஐந்து சுஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் திரோதானம் அனுகிரகம் இந்த பத்தையும் அம்பாள் தன் நகக்கணுக்களில் இருந்து உண்டு பண்ணுகிறாள் என்பது அவ்வளவு அநாயாசமாக செய்கிறாள் என்பதை குறிக்கிறது எண்பத்தி ஒன்று மகாபாசுபதாஸ்திராகனி நிர்தக்தாசுர சைனிகாம் மகாபாசுபதாஸ்திரத்தின் பண்டாசுரனுடைய அடியோடு கொளுக்கியவள் ருதிசாந்திதாம்பேசோ பசுபதி என்றபடி ருத்ரர்களுக்கும் மேல் பட்ட பசுபதி என்று பெயர் அவருடைய அஸ்திரம் பாசுபதாஸ்திரம் இங்கு சொல்லப்பட்ட மகா பாசுபதாஸ்திரம் அதற்கும் வேறு அஸ்திரம் அவருடையது ரெண்டு மகா பாசுபதாஸ்திரம் என்பது அபியாசாதிஷயத்தினால் மேலுக்கு மேல் ஏற்படும் அத்வைத விரத்திகள் அவைகளினால் அக்னியினால் கொளுத்தப்படும் அசுரசேனை என்பது அவித்யினால் ஏற்படும் விறத்திகள் காமேஸ்வராஸ்திர நிர்தக்த சண்டாசுர சூன்யகா மகா காமேஸ்வராஸ்திரத்தினால் பண்டாசுரனையும் அவனுடைய பட்டணமான சூன்ய அடியோடு கொளுத்தியவள் ஒன்னு மகா காமேஸ்வராஸ்திரம் என்பது மகாபாசுபதாஸ்திரத்தையும் விட மகிமையுடையது அதனால் பண்டாசுரன் சமூலமாக அழிக்கப்பட்டதோடு அவனுடைய பட்டணமும் அழிந்து போய் சூன்யகம் என்ற பெயரையொட்டி சூன்யமாகவே போயிற்று அத்தை கக்ஷேதம் துஷ்டம் நிகதாச்சேஷபம் ஜகத் விப்ளவகாரிணம் महासुरं महासत्वं மஹாசுரம் மகாசம் பண்டம் ஷண்டம் மகா காரஸ் சகசிராதிவர்ச்சா மகருமாலித பரமேரி தத்தைஜர்ஜை சூன்யம் தயனம் சீக்கம் சலம் சோோஷ்டன ஜீதசையிலேயே ஆத்ம சாம்ராஜ்யத்தை அடைந்தவன் சிவதுயமான ஸ்திதியில் இருப்பதாய் சொல்லிவிட்டு அப்பேற்பட்ட உத்கிருஷ்டமான ஸ்திதியை அடைந்த பிறகு பாக்கி இருப்பது என்னவென்று இந்த நாமத்தில் சொல்லப்பட்டது பரமேஸ்வரா என்பவர் சிவாத்மா ஆத்மனக் காமாய சர்வம் பிரியம் பவதி என்றபடி எல்லாவற்றையும் விரும்புவதாலும் எல்லாவற்றாலும் விரும்பப்படுவதாலும் சிவாத்மாவுக்கு காமேஸ்வரத்துவம் சித்திக்கிறது பண்டாசுரன் என்பது துவைத்த விருத்தியுடைய ஜீவாத்மா காமேஸ்வராஸ்திரம் என்னும்படியான சிதக்னியினால் பண்டாசுர துவைத்தபாவத்தோடு கூடிய ஜீவனுடைய பேதவருத்திகள் கொளுத்தப்பட்டு ஜீவன் ஜீவாத்மாவுடன் சாயுஜமடைந்து ஜீவன் முக்தன் பிறகு பாக்கி நிற்கும் லிங்க சரீரமானது எரிந்த துணி போல் ஆகுறுதியோடு இருப்பதை தவிர வாஸ்தவத்தில் சூன்யமாகப் போய்விடுகிறது சின்மயமான ஸ்வரூபமே பாக்கியிருக்கிறது என்று அர்த்தம் இம்மாதிரி பண்டாசுரனை வதம் செய்வதற்காக தேவர்களால் ஸ்தோஸ்ரம் பண்ணப்பட்ட அம்பாள் அவர்கள் கோரிக்கைப்படி அந்த அசுரனை சம்ஹாரம் செய்த பிறகு அதனால் சந்தோஷமடைந்த தேவர்களால் திரும்பவும் ஸ்தோஸ்ரம் செய்யப்பட்டதை அடுத்த நாமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது எண்பத்மூணு பிரம் கோபேந்திர மகேந்திராதி தேவ சம்ஸ்துத பிரம்மா விஷ்ணு இந்திரன் முதலிய தேவர்களால் நன்றாக சோஸ்திரம் செய்யப்பட்ட பராக்கிரமத்தோடு கூடியவள் பிரம்மா முதலானவர்களால் அந்தர்முகமாக தங்களுக்குள் கண்டு அறியப்பட்ட விபுத்வம் உடையவள் அவர்களால் அறியப்பட்ட ஆத்மரூபமானவள் எண்பத்தி நாலு ஹரநேத்ராக் சந்தக்த காம பரமசிவனுடைய நெற்றிக் கண்ணிலில் அக்னியினால் பஸ்மிபூத்தனான மன்மதனுக்கு சஞ்சீவனம் என்ற ஓஷதி மாதிரி இருந்தவள் மன்மதனை உயிர் பெறும்படி செய்தவள் ஒன்று சஞ்சீவினி என்னும் மூலிகையானது இறந்தவனை பிழைப்பிக்கும் சக்தியுடையது ஜீவாத்து என்றும் பெயர் ரெண்டு பண்டாசுரவதவதம் ஆன பிறகு பிரம்மாதிகளால் பேரில் அம்பாள் மன்மதனை உயிர் பெறும்படி செய்தது சொல்லி இருப்பதை இந்த நாமம் குறிக்கிறது மூணு பித்ரா நிர்பத் சிதோபாலஹா மாத்ரைவ ஆட்சுவாசிய தேகிலஹா என்றபடி ஜெகத்துக்கெல்லாம் தகப்பனாராக பரமசிவனால் மன்மதன் தண்டனை அடைந்த போதிலும் ஜெகத்துக்கெல்லாம் மாதாவான அம்பாளால் அந்த தண்டனையில் விடுவிக்கப்பட்டதானது தகப்பனாரால் அதட்டப்பட்ட குழந்தை தாயாரால் சமாதானப்படுத்தப்படுகிற உலக சூசிப்பிக்கிறது நாலு ஹரவு ருஷ்டே குருதா குரவுனா என்றபடி ஈஸ்வரன் கோபம் கொண்டாலும் அதிலிருந்து குரு காப்பாற்றுவார் என்று சொல்வதுண்டு அம்பாளுக்கு பின்னால் சொல்லப்பட்ட குருமூர்த்தி என்ற நாமம் உண்டு அப்படி குருவின் மூர்த்தியான அம்பாள் ஈஸ்வரனுடைய கோபத்திற்கு பாத்திரமான மன்மதனை காப்பாற்றியது இந்த நாமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது குரு சிஷ்யே பதே ஸ்தித்வா ஸ்வயமே வசதா சிவாம் பிரஸ்னோத்தர பதர்வாக்கிய தந்திரம் சமவாரபடி ஈஸ்வரன் தன் பிரகாச விமர்ச ரூபங்களான இவர்களுடைய சம்பாஷணமாக பிரஷ்னோத்தரங்களால் சகல தந்திர சாஸ்திரத்தையும் ஜகத்திற்கு வெளியிட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதிலிருந்தும் அம்பாள் குரு என்பது விளங்குகிறது ஆறு ஸ்ரீபித்யோபாஷகாம் ச யதாதேவோ வர சிவகா இன்றப்படி அம்பாளுடைய உபாசகர்களில் முதலானவர் பரமசிவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதனால் அவருக்கு குருமண்டலத்தில் ஆதிநாதர் என்றும் பெயர் மேலும் சக்தியாவினா சிவே சூக்மே நாமதாம நவித்யதே என்பதிலிருந்தும் ஆச்சாரியால் சௌந்தர்யலகரியில் சிவசக்தியாயுக்தோ என்ற முதல் ஸ்லோகத்தில் சொல்லியிருக்கிறபடி சக்தியே சிவனுக்கு இன்றி அமையாதவனானபடியாலும் இச்சாசக்தி ரூபிணியான அம்பாள் ஏவலால் பரமசிவனுடைய கர்த்திருவம் ஏற்படுகிறபடியாலும் அம்பாள் தான் குரு என்று ஏற்படுகிறது ஏழு ஆத்மஸ்வரூபத்தை அபகரணம் பண்ணுவது ஹர அதற்கு நேதா வழிகாண்பிப்பது அதாவது மூல அக்ஞானம் அது அக்னி போல் எங்கும் சூழ்ந்து கொண்டிருப்பதால் ஹரநேத்ராக்னி என்று சொல்லப்படுகிறது இந்த மூல அக்ஞானம் அதிகமாக இருக்கிறபடியால் அதனால் சம்தக்த நன்றாக கொளுத்தப்பட்ட காம ஜீவபாவத்தையுடைய காமேஸ்வர ஸ்வரூபமான ஆத்மா அதற்கு நன்றாக அதாவது அக்ஞானமாகிற ஆவரணத்தை போக்கடிப்பதினால் நன்றாக ஜீவன் தன்னுடைய பரமாத்மஸ்வரூபத்தை அடைவதற்கு ஓஷதி மூலிகையாக இருப்பவள் வித்யாரூபிணியான அம்பாளை உபாசிப்பதினால் அவித்யை நீங்கி தன்னுடைய ஸ்வரூபத்தை அடைவதான மோட்சம் ஏற்படும் என்று அர்த்தம் எட்டு மன்மதன் ஆதியில் தேகத்துடனும் பின்னால் பரமசிவனால் எரிக்கப்பட்ட போது தேகமில்லாமலும் இருந்து கொண்டிருந்ததினால் இன்னொரு விசேஷம் தெரிகிறது ஆத்மாவானது ஆதியில் பரமாத்மஸ்வரூபமாக இருந்து பிறகு அவித்யாவசத்தினால் சரீரத்தை அடைந்தாலும் அந்த அவித்யிலிருந்து நிவர்த்தி ஆனவுடன் சரீரம் என்னும் பற்றில்லாமல் பிரம்மத்தோடு ஐக்கியத்தை அடைகிறது ஆகவே பிரம்மஸ்வரூபத்தை அடைவது யோகிகளுக்கு புதிதல்ல யிவத்தம் அமுஷ்யோக் நாபூர்வம் தூயோகிணாவோக் பிதான்ஜா விபோராமிவஸ்வருஷ்டோ கிரமேத் சிவத் வேத்தீ சிவனோதீரிதம் சிவம் சிவசூத்திர வார்த்திக்கம் இதுவரையில் பண்டாசுரவதமாகிற அம்பாளுடைய ஸ்தூல ரூபத்தின் காரியங்களை சொல்லி வருகையில் அந்த சம்பந்தமான நாமங்களில் அம்பாளுடைய பரமான ரூபத்தை இரண்டாவது உள்ளடக்கிய இரகசியமான அர்த்தமாகச் சொல்லிக்கொண்டு வரப்பட்டது ஏனென்றால் அந்த பரமான ரூபம் சூக்ஷ்மத்திற்கும் சூட்சமானது அதனால் அம்மாதிரி இரகசியமாகச் சொல்ல வேண்டியிருந்தது இனி அம்பாளுடைய ஸ்தூல ரூப பின்னமான சூக்ம ரூபத்தை வர்ணிக்கப்படுகிறது அது சூக்மதரம் சூக்மம் என்று மூன்று வகைப்பட்டது பஞ்சதசி வித்யாஸ்வரூபம் சூக்மம் காமகலாட்சரூபம் சூக்ஷ்மதரம் குண்டலினி ரூபம் இனி அடுத்து வரும் மூன்று நாமங்களில் சூக்ஷ்ம சொல்லப்படுகிறது எண்பத்தஞ்சு ஸ்ரீமத் வாக்பவ கூட்டைகஸ்வரூப முகபங்கஜம் ஞானபிரதம் முதலிய மகாத்மியத்தோடு கூடிய பஞ்சதசியில் முதல் பாகமும் ஐந்து அக்ஷரங்களோடு கூடியதுமான வாக்பவம் என்னும் கூட்டமே முக்கியமான தன்னுடைய ரூபமாக இருக்கிற முகபங்கஜ வதனகமலத்தை உடையவள் ஸ்ரீமத் ஞானப்பிரதம் முதலிய மகாதம்யத்தோடு கூடிய வாக்பவ கூட்ட பஞ்சதசியில் முதல் பாகமும் ஐந்து அக்ஷரங்களோடு கூடியதுமான வாக்பவம் எனும் கூட்டமே ஏகமுக்கியமான ஸ்வ தன்னுடைய ரூபமாக இருக்கிற முகபங்கஜ வதன கமலத்தை உடையவள் எண்பத்தாறு கண்டாதக்கடி பரியந்த மத்திய கூடஸ்வரூபீ கழுத்துக்கு கீழ் இடுப்பு வரையில் இருக்கும் மத்திய பாகமான பஞ்சதசியின் மத்திய பாகமாகிறதும் ஆறு அக்ஷரங்களை உடையதுமாகிய காமராஜ கூடத்தை தன்னுடைய ரூபமாக உடையவள் எண்பத்தேழு சக்தி கூட்டை கதாபன்ன கட்டியதோபாகதாரிணி சக்திகூட்ட பஞ்சதசியின் கடைசி பாகமாகிறதும் நான்கு அம்சங்களோடு கூடியதுமாகிய சக்திகூடத்தோடு ஏகதா ஆபன்ன ஐக்கியத்தை அடைந்த கட்டியதோபாக இடுப்புக்கு கீழ்வுள்ள பாகத்தை தாரினி தரிக்கிறவள் உடையவள் அம்பாளுடைய முக்கிய மந்திரமாகிய பஞ்சதசியின் மூன்று பாகங்களையும் அம்பாளுடைய ஸ்தூல ரூபத்திற்கு பொருத்தமானதாக காட்டப்பட்டிருக்கிறது கோட்டை பிரதிபாத்யோ அத்யாத்ரா ரகசியம் இதில் வாக்பவ கூட்டமானது சகல வித்யா பிரதம் சமஸ்தமான ஞானத்தையும் கொடுக்கக்கூடியது இச்சாசக்தி ஸ்தானம் காமராஜ கூட்டம் விரும்பப்பட்ட சகலவிதமான வஸ்துக்களை கொடுக்கக்கூடியது ஞானசக்தி ஸ்தானம் சக்தி கூட்டம் சிருஷ்டி முதலிய சக்திகளை கொடுக்கக்கூடியது கிரியாசக்தி ஸ்தானம் காமஸ்தே கிரகிதி வசதி தீ காமராஜம் சுஷ்ருத்வாத்தனு தபாம்ப சக்தி கூட்டம் இம்மூன்று கூடங்களை பற்றியும் அவைகளின் சூஷ்மார்த்தங்களை பற்றியும் சக்தி மகிண்ணஸ்தோத் திலும் வரிவசிய ரகசியத்திலும் மற்ற கிரந்தங்களிலும் காணலாம் எண்பத்தெட்டு மூல மந்த்ராத்மிகா சதுர்வித புருஷார்த்தங்களுக்கும் மூல காரணமாயுள்ள பஞ்சத சாட்சர மந்திரமே சொரூபமாக உடையவள் மந்திரம் என்பற்கு மனனம் அனுசந்தானம் அல்லது ஆருத்தி பண்ணுவதினால் காப்பாற்றுவது என்று அர்த்தம் மேலே சொல்லியபடி மூலமந்திரமாகிற பஞ்சதசியின் மூன்று கூடங்களுக்கு சமமான ஸ்தூல ரூப அல்லது அவைகளையே சூக்மரூபத்தில் சரீரமாக உடையவள் உண்மையில் இந்த நாமத்திலும் இதற்கு முந்தைய வரும் மூல என்ற பதம் காமகலா என்று அர்த்தம் காமகலைக்கும் மூன்று பாகங்கள் உண்டென்பதாகவும் அவைகள் கிரமமாய் பஞ்சதசாட்சரியில் மூன்று பாகங்களையும் சரீரத்தின் மேலே சொல்லிய மூன்று பிரிவுகளையும் குறிக்கும் என்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது योनिम् कल्पसूत्र कृत्वा காமான்தி हरार्थं ध्यायेद्यो ஹரமஹிஷி தே மன்மத கலா சௌந்தரநகரே ரகசியங்கள் குருமுகமாக தெரிந்து கொள்ள வேண்டியவைகள் ஆகவே இந்த இரண்டு நாமங்களிலும் அம்பாளுடைய காமகலாட்சர ரூபமான சூஷ்மதர ரூபத்தை சொல்லப்பட்டிருக்கிறது இந்த மாதிரி பிரம்மாண்டத்தில் வெளியில் அந்தர்கதமாக இருக்கும்படியான அம்பாளுடைய ரூபத்தை வர்ணித்துவிட்டு பிண்டாண்டமாகிய சரீரத்தில் அந்தர்கதமாக இருக்கும் குண்டலினி என்று பெயரோடு கூடிய அம்பாளுடைய சூஷ்மதனமான ரூபத்தை வர்ணிக்க ஆரம்பிக்கப்படுகிறது இந்த குண்டலினி சக்தியானது மூலாதார சக்கரத்தின் சர்ப்பம் போன்று மூன்றரை வளைய ரூபமாக தூங்கிக் கொண்டிருப்பதாகவும் எழுப்பப்பட்டு மேலே சுஷும்னா மார்க்கமாக கிளம்பி ஆறு சக்கரங்களையும் பிரம்ம விஷ்ணு ருத்ரகிரந்திகளையும் அக்னிசூரிய சந்திரமண்டலங்களையும் வேதனம் செய்து மேலே சகசிரார பத்மம் எனும் இடத்திற்கு போய் அங்கே அந்த பத்மத்தின் மத்திய பாகமாகிய சந்திரமண்டலத்தில் இருக்கும் அமிதத்தை பெருகச் திரும்பவும் அதே வழியாக மூலாதாரத்திற்கு வந்து முன்போலே இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது யோகாபியாசம் இல்லாதவர்களுக்கும் தங்களுடைய பாவனையின் உறுதியால் இந்த அனுபவத்தை அடையலாம் சுதாதார ை பிரபம் சிஞ்சி புனரம் நாயம சுவாமி புஜ கிபுஷ்டனிஷேகோலுண்டேகரிணி சௌந்தரலே மூலாந்தார பத்மாட்ட பிள்ள மூலா கட்ட வன்சிபீன் மண்டலத்தி தோம்மிச்சி மண்டலமியே வகேனிய உபயசியம் இது பின்வரும் நாமங்களில் விஸ்தாரமாக சொல்லப்படுகிறது தொண்ணூறு குலாமுதிகா குலாமிரதத்திலேயே அதிகமான ரசத்தை உடையவள் அதாவது அதை பானம் பண்ணுவதில் அதிக பிரியமுள்ளவள் உண் மேலே சொல்லியபடி குண்டலினி சக்தியினால் சகசிரார பத்மத்தில் இருக்கும் சந்திரமண்டலத்திலிருந்து பெருகும்படி செய்யப்படும் அமிர்த பிரவாகமானது குலாமிரதம் அதை அந்த குண்டலினி சக்தியுளம் திரும்பவும் சூஷ்மனான் மார்க்கமாக மூலாதார பத்மத்திற்கு வந்து முன்போல் அதன் தளங்களில் உள்ள திரிகோணத்தின் மேல்பாகத்தில் அதோமுகமாயும் மூன்றரை வளையாகாரமாகவும் தூங்குகிறது என்று சொல்லப்படுகிறது ஸ்வயமபி தான வச்சாத் மத்தா பூத்வா பரிவசியா ரகசியம் ரெண்டு சகசிரார பத்மமானது கீழ்நோக்கி இருப்பதாகவும் அதிலுள்ள சிச்சந்திர மண்டலத்தில் அகுலகுண்டலினி இருப்பதாகவும் அத்துடன் கீழிருந்து வரும் குண்டலினி சக்தி சேருவதனால் உபயாங்க சம்யோகத்தால் அமிர்த பிரவாகம் ஏற்படுவதாகவும் சொல்ல படுகிறது குலாங்கனா ஏஷாதராஜவீதிகே சமூகம் என்று அர்த்தம் அதாவது ஒரே மாதிரி சம்பந்தமுள்ள வஸ்துக்களுக்கு பெயர் இங் ஜாத்து சேர்க்கை திரிபுடியை சொல்லப்பட்டிருக்கிறது தெரிந்து கொள்கிறவன் தெரிந்து கொள்ளப்படும் வஸ்து தெரிந்து கொள்வது இந்த திரிபுடியை குலம் பிராந்தோ பிரஜதி சந்திரிகா மேயம் அளக்கப்படும் வஸ்து மாத்ரு அளக்கிறவள் மிதி அளப்பது இதுவும் மேலே சொல்லிய ஜேய ஞாத்து ஜான மாதிரி ஒரு திரிபுடி மேல் நோக்கியும் கீழ்நோக்கியும் சரீரத்தில் முப்பத்தி ரெண்டு பத்மங்கள் இருப்பதாகவும் அதில் அடிபாகத்தில் இருப்பதற்கு அகுலம் என்றும் மேல் இருப்பவைகளுக்கு குலம் என்றும் ஸ்வச்சந்த சங்கிரகம் முதலிய கிரந்தங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது அஞ்சு கூ என்றால் பிரித்திவி தத்துவம் அதில் இருப்பிடமாகிய மூலாதார சக்கரத்தையும் அல்லது அத்துடன் சம்பந்தப்பட்டு இருப்பதினால் சுஷும்னா மார்க்கத்தையும் குலம் என்று சொல்லலாம் அந்த சுஷும்னையின் மேல் உச்சியில் இருக்கும் சகசிராரத்திலிருந்து பெருகும் அமிர்தமானது குலாமிரதம் சிவார்க மண்டலம் மண்டலம் தத் பூதாம்தி பரமானந்திதான் குலம் தியா பரம் வர்ஷனம் ஏ பைரவயாமலம் மேலே சொல்லியதில் குலஸ்திரீயானவள் குலத்தை விட்டு போய் என்பதில் குலம் என்பது குலமார்க்கமாகிய சுஷூம்னா மார்க்கம் குலஸ்திரீ என்பது குண்டலினி சக்தி ஆறு ஷரீரம் குலம் இத்தியுக்தம் என்று ஸ்வச்சந்த சங்கிரகத்தில் சொன்னபடி சரீரத்தையே குலம் என்றும் அதிலுள்ள சகஸ்திரத்திலிருந்து பெருகும் அமிர்தத்தை குலாமிரதம் என்றும் சொல்லலாம் தொண்ணூத்தி குல சங்கேத பாலினி குலம் சம்பந்தமான சங்கேத ரகசியங்களை பசுஜனங்களுக்கு அதாவது அவைகளை தெரிந்து கொள்ளக்கூடிய யோகியதை இல்லாதவர்களுக்கு தெரிந்து போகாமல் காப்பாற்றுகிறவள் அதாவது அம்பாளுடைய உபாசனா ரகசியங்கள் சம்பிரதாயத்தை ஒட்டி குரு சிஷிய பரம்பரையாகத்தான் தெரிந்து கொள்ள முடியும் குலபுஸ்தகானி கோபாயேத் என்று கல்பசூத்திரத்தில் சொன்னபடி அம்பாளுடைய உபாசனையை போதிக்கும் சாஸ்திரத்திற்கும் குலம் என்று பெயர் அவைகளின் இரகசியங்கள் ந குலம் குலமித்யாகு ஆச்சார குலமுஷ்யத்தே ஆச்சார ரஹிதோ ராஜன் நேகநா முத்ரவிந்ததி என்று சொன்னபடி ஆச்சாரத்திற்கும் குலம் என்று பெயர் அந்த ஆச்சாரத்தின் இரகசியங்கள் நாலு அம்பாளுடைய உபாசனையின் சங்கேதங்கள் சக்கர சங்கேதம் மந்திர சங்கேதம் பூஜா சங்கேதம் என்று மூன்று வகை சங்கேதம் என்றால் இரகசியமாக கூடும் இடம் என்று அர்த்தம் ஆகவே சஹச்ராரே பத்மே சகரகசிபத்யா விகரசே என்று ஆச்சாரியால் சொன்னபடி சகசிரார பத்மமானது குலசங்கேதலம் ஆகிறது தொண்ணூற்றி ரெண்டு குலாங்கனா பாதிவிரத்தியம் முதலிய குணங்களால் பூர்ணமாக இருக்கும் வம்சத்திற்கு குலம் என்று பெயர் அதைச் சேர்ந்த ஸ்திரீ குலாங்கனையானவள் எப்படி மறைந்து இருப்பாளோ அந்த மாதிரி அவித்யாகிற ஜனிக்கையினால் மறைக்கப்பட்டவளாகையால் அம்பாளை குலாங்கனா என்று சொல்லப்பட்டது அம்பாளுடைய உபாசனையான ஸ்ரீவித்யை மிகவும் ரகசியமானது என்றும் பிறருக்கு சாமானியமாக வெளியிடப்படாதது என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது அனாஸ்லா விதையகடா இயத்து விதவத்தூரிவியவ பிரகட வேதாதிவினேய கல்பசூர மீளேஷம் குழாணூத்திமூனே கு ஏற்கனவே சொல்லப்பட்ட மாத்ருமானேயா ரூபமாகிய குலம் என்பதின் நடுவில் மானரூபமாக இருப்பவள் அல்லது குலசாஸ்திர பிரகாரம் ஞாத்ரு ஞான ஞேய ரூபமாகிய திரிபுடியில் ஞேய ரூபமாக இருப்பவள் குலம் ஜனப தே கிருஹே கணே கோத்ரே தேஹேபி கதித்தம் குலம் என்றபடி குலம் என்பது நகரம் வீடு தேகம் வம்சம் இவைகளை குறிக்கும் அந்த அர்த்தத்தில் மேலே சொல்லிய எல்லா இடங்களிலும் பூஜிக்கப்பட்டு இருப்பவள் பூஜனீயா ஜனேர் தேவி ஸ்தானே புரே புரே கிரகே கிரகே சக்தி பறை கிராமே கிராமே வனே வனே பவிஷ்யோத்தர புராணம் தொண்ணூற்றி நாலு கௌலினி குலம் என்றால் சக்தி என்றும் அகுலம் என்றால் சிவன் என்றும் அவ்விவர்களுடைய சாமரஸ்யம் சேர்க்கை கௌலம் என்றும் சொல்லப்படும் அந்த ரூபமாக இருப்பவள் கௌலினி ஒன்று சுஷும்னையில் உச்சியில் ஒரு சகசிரதள கமலம் இருப்பது போல் ஒரு சிகப்பு நிறமுள்ள கமலம் இருப்பதாக சொல்லப்படும் குலம் என்று பெயர் அதன் இதழ்கள் குலசக்திகள் இருப்பதாகவும் நடுவில் குலதேவியாகி அம்பாள் இருப்பதாகவும் ஸ்வச்சந்த தந்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அப்படி இருப்பதால் கௌலினி என்று பெயர் குலம் சக்தி தீப்ரோக்தம் அகுலம் சிவ குலே அகுல சம்பந்த கௌலம் எத்தியபிய ரெண்டு பாக்யாகாசத்தில் வெளிப்படையாக சக்கரத்தை ஏற்படுத்தி அதை பூஜை செய்வதான சமஸ்த காரியங்களுக்கும் குலம் எனப்படும் அந்த மாதிரி உபாசிக்கப்படுகிறதுனால் கவுலினி தொண்ணூத்தி அஞ்சு குல யோகினி மேலே சொன்ன குலம் என்பதுடன் சம்பந்தம் உடையவள் தொண்ணூத்தி ஆறு அகுல சுஷும்னையில் உச்சியில் இருக்கும் சகசிரார பத்மத்திற்கு அகுலம் என்று பெயர் அந்த ரூபத்தை உடையவள் அல்லது அதில் இருப்பவள் ஒன்று ஆகவே சுஷும்னையில் மேலும் கீழும் சகசிரதள பத்மங்கள் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது இது ஸ்வச்சந்த சங்கிரகத்தில் அத்தோர்துவா சுஷோம்நாயா சகஸ்ரதயுதம் பங்கஜத்வயம் ஈசானி குலா குலமயம் சுபம் என்ற ஸ்லோகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ரெண்டு இன்னொரு அர்த்தத்தில் தேகம் வம்சம் முதலியவை இல்லாதவள் என்பதால் அகுலாத்தி ஏழு சமயாந்தஸ்தா சிவசக்திகளுடைய சாமியமான ரூபத்தோடு இருப்பவள் ஒன்னு தகராகாசத்தில் அந்தர்முகமான சக்கரத்தை பாவனை செய்து செய்யும் பூஜை முதலிய உபாசனைகளுக்கு சமய என்று பெயர் பகிர்முகமாக சக்கரத்தை வைத்து பூஜை செய்வது குலம் என்று பெயர் என்பது ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கிறது சமயபதம் அர்த்தர்முகமான மானசீக சக்கர பூஜை அது சகல யோகிகளாலும் சர்வோத்கிருஷ்டமானதென்று ஒரே மனதாக நிச்சயிக்கப்பட்டு அனுஷ்டிக்கப்பட்டதாகையால் சமயம் என்று பெயர் இந்த சமயமானது சுபாகம பஞ்சகம் சமய பஞ்சகம் என்ற வசிஷ்ட சுக சனக சனந்தன சனத்குமார தந்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த விதமான சமய பஞ்சகத்தில் சொல்லப்பட்டவள் பிரதிபாதிக்கப்பட்டவள் தஸ்தா. ரெண்டு சிவன் சக்தி இவ்விருவர்களும் சாமியமாய் சமானமாயிருப்பதால் சிவனுக்கு சமயா என்றும் சக்திக்கு சமயா என்றும் பெயர் இந்த சாமியமானது சாம்ய பஞ்சகம் ஐந்து விதம் சக்கரம் முதலியவர்களின் பூஜையில் சமமாக இருப்பது அதிஷ்டான சாமியம் சிருஷ்டி முதலிய கிரியைகளில் சமமாக இருப்பது அனுஷ்டான சாம்யம் நிருத்தியம் முதலிய கிரியைகளில் சமமாக இருப்பது அவஸ்தான சாம்யம் சிவ சிவா பைரவ பைரவி முதலிய நாமங்களால் நாமசாமியம் சிகப்பு நிற முதலியவைகளால் ரூபசாமியம் இம்மாதிரி சிவசக்திகளுடைய சாமியமான ரூபத்தோடு இருப்பவள் அந்த என்ற பதத்திற்கு ஸ்வரூபம் என்று அர்த்தம் மூணு ஸ்ரீசக்கரமானது இம்மாதிரி பாக்யாகாசம் தகராகாசம் இந்த இரண்டு விதமான ஆகாசத்திலும் ஏற்படுத்தி உபாசனை செய்யப்படுவதால் அதற்கு வியத் சக்கரம் என்று பெயர் வியத் ஆகாசம் தொண்ணூற்றி எட்டு சமயாச்சார தற்ப சமயாச்சாரத்தில் ஈடுபட்டவள் அதாவது மேலே சொல்லிய சமயமார்க்கமான உபாசனை செய்வதால் சந்தோஷம் அடைகிறவள் ஒன்று இந்த சமயமார்க்கத்தினுடைய ஆச்சார உபாசன கிரமமானது ருத்ரயாமலத்தில் பத்து படலங்களில் விஸ்தாரமாக சொல்லப்பட்டிருக்கிறது பின்வருமாறும் சொல்லப்படும் ரெண்டு சாதகனானவன் தீட்சடைந்த பிறகு தன் குருவினுடைய கடாக்சத்தால் ஷட் வித்யக்கியம் சதுர்வித்ய ஐக்கிய சந்தானம் முதலியவைகளால் பாவனாதாட்டியம் ஏற்பட்ட பிறகு மகானவமியில் மகாவேதா என்ற சம்ஸ்காரம் செய்த பின் சுதாப்தோ ரத்ன மண்டபமத்யதாம் त्रिलेचनां, த்லேச்சம் பசாங்குஷராட்சாபம் தாரய்தீம் ஷியம் चक्रं, கதம் சக்கம் விரஸ்தரீ பூர்வோத்தியனோகித் ஜபமா என்று சொல்லப்பட்டபடி அம்பாளை தியானம் செய்யும் போது அம்பாளான குண்டலின் சக்தியானவள் மேலே சொல்லியபடி மூலாதார பத்மத்தில் இருந்து கிளம்பி அதையும் சுவாதிஷ்டான சக்கரத்தையும் பேதித்து மணிபூர சக்கரத்தின் பிரத்யக்ஷமாவள் அங்கே அவளை அர்க்கியம் பாத்தியம் முதல் பூஷணம் வரையிலுள்ள உபசாரங்களை செய்து அநாகத சக்கரத்திற்கு அழைத்து வந்து அங்கே தூபம் முதல் தாம்புலம் வரையுள்ள உபச்சாரங்களை செய்து விஷுத்தி சக்கரத்திற்கு அழைத்து வந்து அங்கே சின் சனத்தில் இருக்கச் செய்து சந்திரகலா ரூபமான சுத்தஸ்படிக்க நிறமுடைய பூஜித்து அங்கிருந்து அக்னியா சக்கரத்திற்கு அழைத்து வந்து நீராஜனம் செய்து அங்கிருந்து சகசிரார கமலத்திற்கு அழைத்து வந்து அங்கே நடுவில் இருக்கும் சிச்சந்திர மண்டலத்தில் சதாசிவருடைய சமீபம் சேர்ப்பித்து அவர்களை சுற்றி படுதாவை போட்டு தான் சமீபத்தில் இருந்து கொண்டு அம்பாள் அங்கிருந்து திரும்பவும் மூலாதார கமலத்திற்கு வரும் சமயத்தை எதிர்பார்த்து கொண்டிருப்பது என்பது சமயாச்சார ரகசியம் இதன் சூக்மங்களை குருமுகமாக தெரிந்து கொள்ள வேண்டியது மூணு இவ்விதமாக சமயாச்சார உபாசனையை பற்றி ஆச்சாராளுடைய சௌந்தர்ய லகரியிலும் அதற்கு பாஷ்யத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது பின்வரும் நாமங்களிலும் குண்டலினி சக்தியானவள் மேல் கிளம்பி சகசிரார கமலம் அடைந்து அமிர்தசிரம் செய்வது முதலிய மேலே சொன்ன விஷயங்கள் வர்ணிக்கப்படுகின்றன தொண்ணூற்றி ஒன்போது மூலாதாரை கனிலையா மூலாதாரத்தில் முக்கியமான ஸ்வபாவமான இருப்பிடத்தை உடையவள் சரீரத்தில் மேருதண்டம் என்று சொல்லப்படும் முதுகலெம்பில் சுட்சும்னா என்ற நாடி இருப்பதாகவும் அதன் அடிஸ்தானத்திலிருந்து கடைசிக்குள் ஆறு சக்கரங்கள் இருப்பதாகவும் சொல்லப்படும் அடியிலிருந்து சொல்லுகையில் மூலாதாரம் என்பது குதஸ்தானம் லிங்கஸ்தானம் இவைகளுக்கு நடுவிலும் சுவாதிஷ்டானம் என்பது லிங்கத்தின் மூலப்பிரதேசத்திலும் மணிப்பூரகம் என்பது நாபி பிரதேசத்திலும் அநாகதம் என்பது ஹிரதய பிரதேசத்திலும் விஷுக்தி என்பது கண்ட பிரதேசத்திலும் ஆக்ஞா என்பது பிரதேசத்திலும் இருப்பதாக சொல்லப்படும் இவை ஆறுக்கும் மேல் சகசிரார சக்கரம் இருக்கிறது இவைகளை பத்மம் என்றும் கமலம் என்றும் சொல்வதும் வழக்கம் இந்த ஆறு சக்கரமகமான பிரதேசத்தை குலம் என்றும் சொல்லப்படும் மூலாதாராதிக்கம் சக்கர சக்தம் குலமிதி ஸ்மிருதம் இவைகள் வகையே இரண்டு இரண்டு ஓரோர் கண்டமாக சொல்லப்படும் ஓரோர் கண்டத்தின் மேல் ஒரு கிரந்தி முடிச்சு இருக்கிறது இந்த கண்டங்கள் அக்னி சூரிய சந்திராத்மகமானவை முதல் கண்டமாகிய அக்னிகண்டத்தில் மூலாதாரம் சுவாதிஷ்டானம் இவை இரண்டும் அடங்கியவை மேல் இருக்கும் முடிச்சு பிரம்ம கிரந்தி என்று பெயர் அக்னிஸ்தானம் கண்டமாகிய சூரிய கண்டத்தில் மணிபூரம் அனாகதம் இவை இரண்டும் அடங்கியவை அதற்கு மேலிருக்கும் முடிச்சு விஷ்ணு கிரந்தி என்று பெயர் சூரியஸ்தானம் அதற்கு மேலிருக்கும் கண்டமாகிய சந்திர சோமகண்டத்தில் விசுக்தி ஆக்யா இவை இரண்டும் அடங்கியவை அதற்கு மேலிருக்கும் முடிச்சுக்கு ருத்ரகிரந்தி என்று பெயர் சோமஸ்தானம் அதற்கு மேல் சகசிரார பத்மம் அது இருக்கும் கண்டத்திற்கு துரிய கண்டம் என்று பெயர் இதே மாதிரி விபாகம் சோடசி மந்திரத்திற்கும் உண்டென்றும் வாக்பவம் சக்தி இந்த மூன்று கூடங்களும் அக்னி சூரிய சோமகண்டங்களாகவும் சோடசியின் துரிய கூடத்தையே துரிய மூன்று ஹிரில்லே கைகளை மூன்று கிரந்திகளாகவும் சொல்லப்படும் இதனுடைய மற்ற விவரங்கள் ரகசியமாகையால் குருமுகமாக தெரிந்து கொள்ள வேண்டியவை சில பின்னால் வரும் நானூத்தி எழுபத்தி அஞ்சு ஐநூத்தி நாமங்களில் சொல்லப்பட்டிருக்கின்றன 2. மூலாதார பத்மம் என்பது 4 இதழ்களுடன் கூடியது அதில் இருக்கும் கர்ணிகையின் நடுவில் குலகுண்டம் என்று சொல்லப்பட்ட பிந்துவில் தன் முகத்தை மறைத்து கொண்டு அம்பாள் ரூபமான குண்டலினி சக்தியானது எப்போதும் உறங்கிக் கொண்டிருப்பதாக ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கிறது மூணு ஆகவே மூலாதாரத்தில் ஏக்க முக்கியமான ஸ்வபாவமான நிலையா இருப்பிடத்தை உடையவள் நாலு குண்டலினி சக்திக்கு ஆதார இருப்பிடமாக இருப்பதாலும் சுஷொம்னையின் மூலமாக இருப்பதாலும் மூலாதாரம் என்று பெயர் நூறு பிரம்ம கிரந்தி விபேதினி மேலே சொல்லிய பிரம்ம கிரந்தி என்பதை வேதனம் செய்து பிளந்து கொண்டு மேலே வந்தவள் இந்த நாமம் முதல் ஏற்கனவே சொல்லியபடி குண்டலினி சக்தியானவள் ஷட்சக்கரங்களையும் மூன்று கிரந்திகளையும் வேதனம் செய்து சடஸ்ராரம் வந்து அமிர்தவர்ஷம் செய்வது முதலியவை சொல்லப்பட்டன